أَكَانَ لِلنَّاسِ عَجَبًا أَن أَوْحَيْنَا إِلَى رَجُلٍ مِّنْهُمْ أَن ٱنذِرِ ٱلنَّاسَ وَبَشِّرِ ٱلَّذِينَ ءَامَنُوا وَبَشِّرِ ٱلَّذِينَ ءَامَنُوا۟ أَن لَّهُمْ قَدَمَ صِدْقٍ عِندَ رَبِّهِمْ قَالَ ٱلْكَٰفِرُونَ إِنَّ هَٰذَا لَسَٰحِرٌ مُّبِينٌ பெரியவர்களே சகோதரர்களே அல்லாஹுடைய கிருபையால் அறுநூத்தி அறுபத்தி ஏழாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது சூர தௌபா உடைய விளக்கம் இதுவரை சொல்லப்பட்டது இப்பொழுது சூர யூனு நபி யூனு அலை அவர்கள் சம்பந்தமாக சில விஷயங்கள் இந்த தொடரிலே இந்த அத்தியாயத்திலே சொல்லப்படுகின்ற காரணத்தினால் இந்த அத்தியாயத்திற்கு யூனுஸ் அத்தியாயம் என்பதாக பெயரிடப்பட்டிருக்கின்றது நூத்தி ஒன்பது ஆயத்துக்களை கொண்ட இந்த சூரா மக்காவில் இறங்கியது அலிப்லாம் ரா இது போன்றுள்ள தனித்தனி எழுத்துக்கள் ஹுரூஃல் முகத்தாஜ் என்பதாக சொல்லப்படும் தனித்தனி எழுத்துக்கள் குரானிலே பல இடங்களிலே சூராவினுடைய தொடக்கத்திலே வருகின்றன ஆரம்பத்திலேயே அலிஃப்லாம் மீம் என்று தொடங்கிய அந்த வாசகத்திற்கு வா வார்த்தைக்கு விளக்கம் சொல்லப்பட்டது இது பொதுவாக யாரும் அர்த்தத்தை இதுதான் என்று குறிப்பிட்டு சொல்ல முடியாத ஒரு வாசகம் அதனால் தான் பொதுவாக பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட பலமாக்கள் சஹாபாக்கள் இமாம்கள் பல கருத்துக்களை சொன்னாலும் கூட பொதுவாக அதனுடைய விளக்கம் அல்லாஹு பி முராஹி இதனுடைய கருத்தை அல்லாஹுதான் தெரிந்திருக்கின்றான் வேறு யாரும் இதனை முழுமையாக தெரிய முடியாது ஏதாவது ஒரு விளக்கம் சொன்னால் அந்த விளக்கம் இப்படியும் இருக்கலாம் என்பதுதானே தவிர அதுதான் விளக்கம் என்பது அல்ல அலிப்லாம் என்பதற்கு அனஹு அரான அபாஸ் அல்லாஹால சொல்லியதாக விளக்கம் சொல்லியதாக பல அறிவிப்பாளர்கள் பலவிதமாக சொல்லுகின்றார்கள் அவர்களே சொல்லியதாக இபுனா அப்பாஸ் அவர்கள் சொல்லியதாக அலிப் லாம் ரா என்பதற்கு அன அரா நான் தான் அல்லாஹ் என்பவன் நான் தான் எல்லாவற்றையும் பார்க்கின்றவன் என்று அவன் அந்த சொல்லுவதாக அது அர்த்தம் என்று சொல்லப்பட்டிருக்கின்றன அவர்களே சொல்லுகின்றார்கள் அனு ரஹ்மான் அர் ரஹ்மான் அலிப் என்பதற்கு அன லாம் என்பதற்கு அல்லாஹ் ரே என்பதற்கு ரஹ்மான் என்பதாக விளக்கம் இல்ல இது அலிப்லாம் ரா என்று சொன்னால் அல்லாஹத்தாலாவுடைய பெயர்களில் ஒன்று ஏன்னா அல்லாஹத்தாலாவுக்கு தொண்ணூத்தி ஒன்பது திருப்பெயர்கள் நாம் சொல்லுவோம் அஸ்மால் என்பதாக ஆனால் அல்லாஹத்தாலாவுக்கு அந்த தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் மட்டுமல்ல ஆயிரக்கணக்கான பெயர்கள் இருக்கின்றன சில அறிவிப்பின்படி ஆயிரம் பெயர்கள் இருக்கின்றன அதே தொண்ணூத்தி ஒன்பது பெயர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்றன என்பதாக அலிப்லாம் ரா என்பதும் அல்லாஹுடைய பெயர்களில் ஒன்று என்பதாக சொல்லப்பட்டிருக்கின்றது அப்பாஸ் சொல்லுகின்றார் அல்லாஹ் என்று பெயரை சொல்லுகின்றான் பிஸ்மில்லா என்பதிலேயே அர் ரஹ்மான் என்ற வார்த்தை வருகின்றது இந்த அர் ரஹ்மான் என்று எழுதும் பொழுது அலிப் லாம் ரே ஹே மீம் நூன் என்று எழுதி அர் ரஹ்மான் என்று எழுதுவோம் மூன்று சூறாக்களிலே இந்த அர் ரஹ்மான் என்பதை பிரித்து மூன்று சூறாக்களுடைய ஆரம்பத்திலே அல்லாஹால வைத்திருக்கின்றான் என்றும் அதே இபினா அப்பா சலை அல்லா தாலான் விளக்கம் சொல்லுகிறார்கள் இங்கே அலிப்லாம் ராஜும் மீமும் என்ற தொடக்கத்திலே இருக்கின்றது நூன் வல் குரான் நூன் வல் கலமி என்ற சூறாவின் தொடக்கத்திலே நூன் என்று இருக்கின்றது இதையெல்லாம் சேர்த்தால் ரஹ்மான் என்று வரும் என்று மற்றொரு விளக்கம் அல்லாஹத்தாலா இந்த வார்த்தையின் மூலமாக சத்தியம் செய்து சொல்லுகின்றான் என்பதாக மற்றொரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கின்றது அதே பின் அப்பாஸ் அலை அல்லாஹால அறிவிக்கக்கூடிய மற்றொரு அறிவிப்பில் இது குரானுடைய பெயர்களில் ஒன்று என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது அல்லது அலிப்லாம் ரா என்பது இந்த சூராவுக்கு பெயர் இந்த அத்தியாயத்திற்கு பெயர் என்பதாகவும் சொல்லப்பட்டிருக்கின்றது இப்படியெல்லாம் பல கருத்துக்கள் சொல்லப்பட்டாலும் கூட இதுவெல்லாம் அனுமானமாக சொல்லப்பட்டவைதானே தவிர அதனுடைய உண்மையான அர்த்தத்தை அல்லாஹை தவிர வேறு யாரும் விளங்கிக் கொள்ள முடியாது என்று நாம் விளங்க வேண்டும் அலிப்லாம் ஆயாத்துல் கிதாபில் ஹகீம் இந்த வசனங்கள் இது சொல்லப்படக்கூடிய இந்த விஷயங்கள் ஞானம் வேதத்தினுடைய ஞானம் நிறைந்த வேதத்தினுடைய ஆயத்துகளாகும் ஹக்கீம் என்று சொன்னால் ஞானம் நிறைந்தது அது ஹக்கீம் என்பதற்கு தீர்ப்பாக சொல்லப்பட்ட முடிவாக சொல்லப்பட்ட என்ன தீர்ப்பு ஹலால் என்னது ஹலால் எது ஹராம் எது சட்டங்கள் என்ன உறம்புகள் எவை என்று தீர்க்கமாக சொல்லப்பட்ட வேதத்தினுடைய ஆயத்துகள் இவை என்பதாக அல்லது ஹக்கீம் என்பதற்கு தீர்ப்பு சொல்லக்கூடிய வேதத்தினுடைய ஆயத்துகள் வசனங்கள் என்பதாக தீர்ப்பு சொல்லக்கூடியது முதல்ல சொல்லப்பட்ட கருத்தையே வச்சுக்கலாம் ஹலால் எது ஹராம் எது சட்டங்கள் எவை செய்ய வேண்டியவை எவை செய்யக்கூடாதவையவை ஏவப்பட்டவையவை ஏவப்படாதவையவை என்றெல்லாம் தீர்ப்பு சொல்லக்கூடிய வேதம் இது இந்த வேதம் அத்தகைய வேதத்தினுடைய சில சில வசனங்கள் இவை என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றான் தில்க என்று சொன்னால் இது என்பதாக இங்கே பொருள் செய்கின்றோம் அப்படி சொல்ல வேண்டும் ஆனால் தில்க என்பதற்கு அசல்ல அர்த்தம் கேட்டால் அது அல்லது அவை என்று சொல்லலாம் சொல்ல வேண்டும் அசல்ல தில்க என்று சொன்னால் அது என்பதுதான் அதை சுற்றி தூரமாக இருக்கக்கூடிய ஒரு பொருளை சுட்டி காட்டக்கூடியது தான் தில்க என்பது ஹாதா என்று சொன்னால் இது அல்லது ஹாதிகி என்று சொன்னால் அது பெண்பாளாகவோ அல்லது அகரிண்ணையாகவோ இருந்தால் ஹாதிகி என்று சொல்லலாம் ஜாலிக்க என்று சொன்னால் அது என்று பொருள் தில்க என்று சொன்னாலும் அது என்றுதான் பொருள் அது அவை என்றும் சொல்லாம் இப்ப இங்க தில்க என்பதற்கு அது அல்லது அவை என்று நேரடியாக அதற்குரிய அர்த்தத்தை வைத்துக் அது என்பது என்ன தூரமாக இருக்கக்கூடிய ஏதோ ஒரு பொருளை சொல்லுகின்றதே என்றால் இதற்கு முன்னால் அல்லாஹத்தாலா அருளிய தௌராத் ஜபூர் இன்ஜீல் ஆகிய வேதங்களிலே உள்ள விஷயங்கள் என்பதாக பொருளாகும் என்று உலமாக்கள் முஹசீரில் விளக்கம் தருகின்றார்கள் ஆக மேலே முன்னால் அருளப்பட்ட அல்லாஹத்தாலாவுடைய அந்த விஷயங்கள் அனைத்தும் நிறைந்த வேதத்தின் ஆயத்துக்கள் ஆகும் என்று அல்லாஹத்தாலா குறிப்பிடுகின்றான் என விளக்கம் தரப்பட்டிருக்கின்றோம் அல்லாஹத்திவிட்டு இந்த அதாவது முதலாவதாக இந்த வேதத்தை பற்றியுள்ள நம்பிக்கை வர வேண்டும் வேதம் எப்படிப்பட்டது இத்தகைய தன்மை உள்ளது ஞானம் நிறைந்த வேதத்தினுடைய வசனங்கள் இவை என்பதை நினைவு வேண்டும் உறுதி கொள்ள வேண்டும் பிறகு இப்படிப்பட்ட அற்புதமான வேத வசனங்களை இறக்கி வைத்த போது இந்த மக்காவாசிகள் இவற்றையெல்லாம் நம்பாமல் இது என்ன வேடிக்கையாக இருக்கின்றதே ஆச்சரியமாக இருக்கின்றதே நம்மை போன்று உள்ள ஒரு மனிதருக்கு அல்லாஹாவிடத்திலிருந்து வேதவசனம் வருவதா இது ரொம்ப பெரிய ஆச்சரியமான விஷயம் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் மனிதர்களுக்கு மனிதர்களுக்கு மக்காவாசிகளுக்கு மக்காவாசிகளுக்கு மிகப்பெரிய ஆச்சரியமாக இருக்கின்றதா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குதா அன் ஔா இலா ரஜுலி மின் அவர்களில் இருந்தே ஒரு மனிதருக்கு நாம் செய்தியை அறிவிப்பது நம்முடைய வேத வசனங்களை தெய்வீக செய்திகளை அறிவிப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதா இலா ரஜுலி மின்ஹும் அவர்களில் இருந்தே ஒரு மனிதருக்கு நாம் அறிவிப்பது எப்படி அறிவிப்பது அன் அன்சிரிநாச மனிதர்களுக்கு நீங்கள் அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக மனிதர்களுக்கு அச்சமூட்டி எச்சரிக்கை செய்வீராக என்று அறிவிப்பது மனிதர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதா அதாவது மக்காவாசிகளுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதா என்ற கேட்கின்றான் இதுதான் நியாயம் இதுதான் முறை இதுதான் சரியானது நீதியானது நேர்மையானது மனிதருக்கு செய்தியை அறிவித்து மனிதர்களுக்கு சொல்ல வேண்டும் அப்படிங்கறதான் சரியான முறை சரி அவங்க அவங்க சொல்றபடி அவங்க என்ன சொல்றாங்க மலகுகள் வரக்கூடாதா அதாவது ஜின்கள் வரக்கூடாதா என்றெல்லாம் சொல்லுகின்றார்கள் அவங்க சொல்றபடி மலக்குகளை அனுப்பி வச்சு அல்ல ஜின்களை யாராவது ஒரு அனுப்பி வச்சு அல்லது வேறு ஏதாவது ஒரு படைப்பை அல்லாஹல்ல புதுசாக உண்டாக்கி அவர்களை இவர்களுக்கு செய்தி சொல்லக்கூடியவராக அனுப்பி வைத்தா அப்பா என்ன சொல்லுவாங்க இவங்க என்னங்க இது அநியாயமா இருக்குது மனுஷனுக்கு சொல்ல வேண்டியது மனுஷன் தான் சொல்லணும் எங்கேயோ இருந்து ஒருத்தர் வந்திருக்காரு இவர் யார் மனுஷன் இனத்திலேயே உள்ள அல்ல ஆள் அல்ல இவர் அதனால இதை நம்ப முடியாது அப்படின்னு அப்பா சொல்லுவாங்க மனித இனத்தில் அல்லாத வேறொருவரை அனுப்பினால் அப்படி சொல்லுவாங்க அல்லாத்தால முன்னால சொன்ன சொன்ன அந்த ஆயத்துக்கு முன்னால் அனுப்பப்பட்டது மலக்குகளை அனுப்பக்கூடாதா என்று இவர்கள் சொல்லுகின்றார்கள் அப்படியே மலக்குகளை நாம் அனுப்பினாலும் கூட எப்படி அனுப்புவோம் மலக்கு மலக்காக வரமாட்டார் வானவர் வானவராக வர முடியாது ஏன்னா வானவர் வானவராக இருக்கக்கூடிய நிலையிலே மக்களுக்கு தெரிய மாட்டார் மனிதர்களுக்கு கண்களுக்கு தெரிய மாட்டார் அவர் ஒளிமயமானவர் நூறாணியத்தில் படைக்கப்பட்டவர் அதனால கண்களுக்கு தெரியாது எப்படி வரணும் அவரும் மனிதராகத்தான் வரணும் திரும்ப மனிதரா வந்து அப்ப என்ன சொல்லுவாங்க வலல பஸ்னா முதல்ல என்ன குழப்பம் அதே குழப்பம் இப்பவும் வரும் அவங்கள்ட்ட முதல்ல என்ன சொன்னாங்க மலக்குகள் வரணும் அப்படின்னாங்க மலக்கு வரதான் என்ன பண்ணணும் மனித தான் வரணும் மனித வந்தா திரும்ப என்ன சொல்லுவாங்க இவரு மனுஷன்தான் அப்படின்பாங்க அப்புறம் அதனால மனிதர் தான் செய்தி சொல்வதற்கு அல்லாஹுடைய தெய்வீக செய்தி வகையை எடுத்துக்கொண்டு வந்து சொல்லுவதற்கு மனிதர் தான் தகுதியான என்பதை அல்லாத்தால உறுதிப்படுத்துவதற்காக அச்சமூட்டி எச்சரிப்பீராக என்று அவர்களின் அறிவிப்பது அவர்களுக்கு ஆச்சரியமாக இருக்கின்றதா என்று சொல்லிவிட்டு அல்லாஹால யார் இந்த வேதத்தை நம்புகின்றார்களோ அவர்களுக்குத்தான் உயர்வும் சிறப்பும் அந்தஸ்தும் மதிப்பும் உண்டு நம்பாவிட்டால் அவர்களுக்கு எதுவுமே கிடையாது என்பதை அல்லாஹால அடுத்து தெரியப்படுத்துகின்றனர் செய்தி சொல்லிவிடுங்கள் அல்லதீன ஆமனு ஈமான் கொண்டவர்களுக்கு யார் இதை நம்பிக்கை கொள்கின்றார்களோ அவர்களுக்கு நீங்கள் சொல்லிவிடுங்கள் அன்னலகும் கதமசிப்பின் நிச்சயமாக அவர்களுக்கு உயர்வான பதவி உண்டு ஐந்த ரப்பின் தங்களுடைய ரப்பிடத்திலே உயர்வான பதவி உண்டு என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் இந்த இடத்துல இந்த கதம சிதுக்கின் என்று ஒரு வாசகத்தை ரெண்டு வார்த்தையை கொண்டு ஒரு வாசகத்தை அல்லஹத்தாலா சொல்லுகின்றான் நீச்சி சொல்லிவிடுவீராக அன்னலகம் அவர்களுக்கு உண்டு என்று சொல்லிவிடுங்கள் என்று அல்லாஹால குறிப்பிடுகின்றார் கதம சிதுக்கு என்பதற்கு கருத்தர்த்து கேட்டால் உயர்வான பதவி உயர்வான நிலை உயர்வான அந்தஸ்து உண்டு என்று சொல்லிவிடுங்கள் கதம் அப்படின்னு சொன்னா அசல்ல வந்து பாதத்துக்கு சொல்லுடைய பாதம் இருக்குன்றதா இல்லையா ஃபுட்டு அதுக்கு சொல்றது கதம் சிதுக்குன்னு சொன்னா உண்மை இப்ப ரெண்டையும் சேர்த்து வச்சா அர்த்தம் பார்த்தா என்ன வரும் கதம சிதுக்குன்னு சொன்னா உண்மையின் பாதம் அப்படின்னு சொல்லணும் அது என்ன உண்மையின் பாதம் சரியாருதா அப்படி இல்லை அதுக்காக அதுக்கு விளக்கம் நிறைய சொல்லப்பட்டிருக்கிறது கதமசிது அரபியில சில வார்த்தைகளுக்கு சில குறிப்பான விளக்கங்கள் உண்டு அந்த விளக்கங்களைத்தான் சொல்ல வேண்டும் குரானை அல்லாத்தால அல்லாத்தியக்கு ஞாமத்திற்கு எது என்பதாக சொல்லுகின்றான் கை என்பதாக சொல்லுகின்றான் ஏன்னா நியமத் என்பது கையினால் கொடுக்கப்படக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் அதற்கு கை என்பதாக சொல்லப்பட்டு எது என்ற வார்த்தையை உபயோகிக்கின்றார் அது கதம் அப்படிங்கிறது எதுக்காக பயன்படுத்தப்படும் உறுதியாக நிலைத்து நிற்பது கதம் பாதம் அப்படிங்கிறது உறுதியாக நிலைத்து பெயர் கதம் என்பதாக சொல்லப்படும் உறுதியான நிலை திருக்கூடிய உண்மையான தன்மை அப்படின்னு சொன்னா இவர்களுக்கு உயர்வான பதவி உண்டு என்பதாக பொருளாகும் கிட்டத்தட்ட ஒரு இருபது அர்த்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றன என்பதற்கு உலமாக்கள் முஃபஸ்கள் செய்கின்றார்கள் மன்சில சிதுக்கு உண்மையான நிலை உண்மையான அந்தஸ்து அஜிரன் ஹசனன் அழகான கூலி தரத்து உயர்வான பதவி சலஃபு சித்துக்கின் உண்மையான முன்னோடியான தன்மை சவாபு சிதுக்கின் உண்மைக்குரிய நன்மை மகாமை உண்மையினுடைய அந்தஸ்து உண்மையான ஈமான் தாவத்துகளுடைய துவா வலதும் சாலிகம் கத்தமோகு இவர்களுக்கு முன்னால் சென்று விட்ட இறந்து விட்ட இவர்களுடைய சாலிகான சின்ன குழந்தைகள் அதுவும் கதம சிதுக்கு என்பதாக சொல்லப்படும் அதே மாதிரி ஒரு மனிதனுடைய வணக்க வழிபாடுகள் அந்த வணக்க வழிபாடுகளுக்குரிய பிரதி பலன்களை பெறுவதற்கு தகுதியாக இருப்பது கதமசித்துக்கு என்பதாக சொல்லப்படும் என்றாலே ரசூல்லாய் சல்லி செல்லம் அவர்களுக்கே கதமசித்துக்கு என்பதாக சொல்லப்படும் அப்படி வச்சுட்டா என்ன அர்த்த வரும் ஈமான் கொண்டவர்களுக்கு ரபியை நீ அச்செய்தி சொல்லி விடுவீராக அன்னலகும் கதமசிதுக்கின் அவர்களுக்கு முகமது சல்லா அலிஸ்வல் அவர்கள் இருக்கிறார்கள் என்று நான் செய்தி சொல்லிவிடுகிறார் ஐந்து ரப்பி அவருடைய அவருடைய ரப்பிடத்திலே முகமது சல்லா அலி சொல்லம் இருக்கிறார்கள் என்று சொல்லிவிடுங்கள் அப்படின்னா என்ன அர்த்தம் யார் ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்கின்றார்களோ அவர்களுக்கு முகமது சல்லா அலி சொல்லுடைய ஷபாத் உண்டு என்று அர்த்தம் எப்படி ஏராளமான அர்த்தங்கள் செய்யப்பட்டிருக்கின்றனர் ஆக ஈமான் கொண்டவர்களுக்கு உயர்வான நிலைகள் உயர்வான தன்மைகள் அல்லாஹத்தில் உண்டு என்பதை இந்த ஆயத்தில் நமக்கு வெளிப்படுத்துகின்ற தெரியப்படுத்துகின்றது சரி இப்படி எல்லாம் இருக்கோன் ஈமான் கொண்டவர்களுக்கு நிராகரிப்பவர்கள் அல்லாவுடைய நிராகரிக்கக்கூடியவர்கள் சொல்லுகிறார்கள் இன்னா நிச்சயமாக இவர் பகிரங்கமான சூனியக்காரராக இருக்கின்றார் என்று சொல்லுகின்றார்கள் ஏதாவது ஒரு அத்தாட்சி ஒரு ஆயத்தை காட்டினால் அற்புதத்தை சொல்லு அற்புதத்தை சொல்லுகின்றார்கள் இதை சொல்லிவிட்டு அல்லாஹத்தொள்ள வேண்டும் அறிவுக்கோ புலன்களுக்கோ புலப்படவில்லை தெரியவில்லை என்ற காரணத்தை அல்லாஹும் மறுக்க கூடாது ஏனென்று சொன்னால் அல்லாஹ் இருக்கின்றான் அவன் ஒருவன் தான் அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அவனை வேறு யாரையும் வணங்கக்கூடாது வணங்கினால் அது கடுமையான குற்றம் என்பதற்குரிய விளக்கங்கள் இந்த வானங்கள் பூமியிலே ஏராளமாக அல்லாஹல வைத்திருக்கின்றான் அதை பார்த்து சிந்தித்து தெளிவுபடுத்திக் வேண்டும் தங்களை என்பதை அல்லாஹலா பல இடங்களிலே சொல்லுகின்றான் இந்த இடத்திலும் அதை சொல்லுகின்றான் என்ன ரப்பக்கும் இன்ன ரப்பக்கும் உள்ளாகு நிச்சயமாக உங்களுடைய ரப்ப உங்களை படைத்து பரிபாலித்து வரக்கூடியவன் என்றும் என்ன ரப்பக்கும் நிச்சயமாக உங்களுடைய கொண்டிருக்கக்கூடிய உறுதி என்னவென்று சொன்னால் படைப்பதற்கு ஒரு கடவுள் இருக்கின்றார் ஒரு தெய்வம் இருக்கின்றது பராமரிப்பதற்கு ஒரு தெய்வம் இருக்கின்றது வளர்ப்பறுவதற்கு ஒரு தெய்வம் இருக்கின்றது கல்வியை கொடுப்பதற்கு ஒரு தெய்வம் இருக்கின்றது செல்வத்தை கொடுப்பதற்கு ஒரு தெய்வம் இருக்கின்றது துன்பத்தை கொடுப்பதற்கு ஒரு தெய்வம் இருக்கின்றது ஒரே தெய்வம் எல்லாத்தையும் செய்ய முடியாது மனுஷனை கவனிச்சவங்க சொல்றாங்க ஒரு மனுஷன் எல்லா எப்படி செய்ய முடியும் அதனால கடவுளும் அதே மாதிரி தெய்வமும் அதே மாதிரி எல்லா வேலைகளும் ஒரு தெய்வம் செய்ய முடியாது எப்படி தனித்தனியான ஒவ்வொரு வேலைக்கு தனித்தனி தெய்வங்கள் இருக்கின்றன அதே மாதிரி அழிப்பது ஆக்குவது ஒரு கடவுள் அழிப்பது ஒரு கடவுள் பராமரிப்பது கடவுள் எப்ப என்றெல்லாம் சொல்லப்பட்ட சொல்லிக் கொண்டிருக்கின்றார்கள் இவர்கள் ஆனா அல்லா தால சொல்றான் இன்ன ரப்பக்கும் உங்களுடைய ரப்பாகிறவன் என்று சொன்னால் எல்லா காரியங்களையும் செய்யக்கூடிய ஒரே ஒரு ரப்பு பிரச்சகன் அவன் அல்லாஹ் என்பவன் இன்ன ரப்பக்கும் உங்களுடைய ரப் அல்லாஹ் தான் அவன் எப்படிப்பட்டவன் தெரியுமா அல்லதி எத்தகையான் இந்த வானங்களையும் பூமியையும் ஆறு நாள்களிலே அவன் படைத்தான் இதே கருத்து இதே ஆயத்து இதே மாதிரி வசனம் முன்னால் நிறைய பல இடங்கள்ல வந்திருக்கு ஆறு நாள்களிலே படைத்தான் ஆறு நாள்கள் என்று சொன்னால் ஆறு காலகட்டங்கள் என்பதாக அது முடிவான விளக்கம் சொல்லப்பட்டு இருக்கின்றது ஆறு காலகட்டங்களிலே படைத்தான் ஆறு நாள் அப்படின்னு சொன்னா அந்த நாள் வந்து இப்ப நம்ம சொல்ற மாதிரி இருபத்தி மணி நேரம் கொண்டது ஒரு நாள் அப்படின்னு சொல்றமே அதையும் வச்சுக்கலாம் ஆனா அப்படி இருக்க முடியாது ஏன்னு கேட்டா அல்லாஹாலா ஆஹிரத்துடைய நாள்களை பற்றி சொல்லும்பொழுது ஆஹிரத்தில மறுமையில இருக்கக்கூடிய நாள்களை பற்றி சொல்லும்போது அல்பசனா ஆயிரம் உலகத்தில் உள்ள ஆயிரம் வருஷங்களை கொண்டது ஒரு நாள் அப்படிங்கிறோம் உலகத்தில் உள்ள ஆயிரம் வருஷங்களை கொண்டது ஒரு நாள் என்னோடத்தில் ஹம்சீனா அல்பசனா ஐம்பதனாயிரம் வருஷம் அப்படின்னு வருது ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு வருது இப்போ ஐம்பதனாயிரம் ஆண்டுகள் அப்படின்னு சொன்னால் அது கியாமத்து நாளை குறிக்கிறது கியாமத்து நாள் அந்த மஹ்ஷர் மைதானத்தில் இருக்கக்கூடிய அந்த நிலை மஹர் மைதானம் எப்படி கடுமையான ஒரு சூழ்நிலை உள்ளது அங்கே எப்படி இருக்குன்னு கேட்டால் ஒரு நாள் ஐம்பதுனாயிரம் வருஷத்தை போல இருக்கு ஒரு நாள் போறது அவ்வளோ கடுமையான சூழ்நிலை உடையதாக இருக்கு அல்லாத்தாலா இந்த வருஷம் என்பதோ அல்லது ஆயிரம் வருஷம் என்பதோ அல்லது அதை விட குறைவாக கூடுதலாக ஆயிரம் வருஷம் என்று வைத்துக் கொண்டால் அப்ப ஆறாயிரம் வருஷம் ஆச்சு அப்படின்னு அர்த்தம் ஆறு நாள் அப்படிங்கிறது ஆறாயிரம் வருஷம் ஐம்பதனாயிரம் வருஷம் அப்படின்னு சொன்னா மூணு லட்சம் வருஷம் ஆச்சு இப்ப பூமியை மூணு லட்சம் ஆண்டுகளிலே அல்லாஹால படைத்தார் அப்படின்னு சொல்லலாம் அல்லது வானத்தை முதலாவதாக படைத்தான் பிறகு பூமியை படைத்தான் பிறகு இதே சந்திரனசு அதில் உள்ள பொருள்களை படைத்தான் என்று வைத்துக் கொண்டால் அதாவது முதலாவது வானத்தை படைத்தான் பிறகு பூமியை படைத்தான் வானத்தில் உள்ள பொருள்களை ஒரு தடவை படைத்தான் பூமியில் உள்ள பொருள்களை ஒரு படைத்தான் அதாவது மாதிரி கடல் சம்பந்தப்பட்ட பொருள்களை எல்லாம் இன்னொரு நாள் படைத்தான் என்று இப்படி வைத்துக் கொண்டால் நிறைய வழக்கம் சொல்லியிருக்கேன் இப்படி வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு காலகட்டத்திலே ஒவ்வொரு பொருளை ஒவ்வொரு பகுதியை ஒவ்வொரு பகுதியை படைத்தான் என்பதாக பொருளாகும் சரி அல்லாஹால படைக்கிறதுக்கு இவ்வளவு நாள் எதுக்கு தேவை ஆறு நிமிஷம் அல்ல ஆறு வினாடி அல்ல அதை விட அல்லாஹால ஒரு விஷயம் ஆக வேண்டும் என்று அல்லஹத்தாலா நினைத்தால் குன் என்று சொன்னால் போதும் ஆயிடு அப்படின்னு சொன்னா போதும் அது ஆகிவிடும் குன் பையன் குன் என்று சொன்னால் அது ஆகிவிடும் வானத்தை பார்த்து இப்படி ஏழு வானம் அதனுடைய அமைப்புகள் அதுக்கு மேல அரிசு குறிசு லோகோ பலம் என்று சொல்லப்படக்கூடியது பூமி இது மாதிரி ஏழு பூமிகள் இருக்கின்றன இப்போ ஒரு பூமி கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அன்னைக்கு முன்னா ஜுமால சொன்ன மாதிரி பேப்பரில் இன்னைக்கு ஒரு பத்து நாளைக்கு முன்னால போட்டிருந்தோம் இது அல்லாத இந்த கேலக்ஸி அல்லாத இந்த சூரிய குடும்பம் அல்லாத இந்த மில்கி வே வேறொரு மில்கி இது மாதிரி வேறொரு சூரிய குடும்பம் ஒன்று இருக்குது ஆயிரக்கணக்கான சூரிய குடும்பங்கள் இந்த பேரண்டத்திலே இருக்கின்றன இது அல்லாத வேறொரு சூரிய குடும்பத்திலே ஒரு பூமி இருக்கின்றது அந்த பூமிக்கு என்னவோ பேர் படுமா ஞாபகம் பண்ண மாட்டேன் அந்த பூமி அதுல மனிதர்கள் உயிரினங்கள் இருக்கின்றன என்பதாக சொல்லுகின்றனர் மனிதர்களும் இருக்கின்றார்கள் மற்ற மிருகங்கள் எல்லாம் இருக்கின்றன நம்மளால சொன்னதாக இப்னா அப்பாஸ் அல்லாஹால அவர்கள் சொல்லுகின்றார்கள் ஏழு பூமி அப்படிங்கிறது குரான் ஏழு பூமி அப்படின்னு வரல ஒரு இடத்துல அல்லாஹால சொல்லுகின்றான் கலக சமாவாத்தி கலக சபா சமவாத்தின் மினல் அவர்களையும் விசுதாக ஏழு ஏழு வானங்களை அல்லாஹாலா படைத்தார் வானங்களுக்கு சபாங்கிற வார்த்தை தெளிவா வந்திருக்கு எல்லா இடங்களும் இங்கே வந்துருச்சு சபா சமாவாத்தின் சமாவாத் வானங்கள் அப்படின்னு தான் அவர் சபாசமாவாத்தின் பல இடங்கள் அவர் ஏழு வானங்கள் அப்படின்னு ஏழு பூமி அப்படின்னு தனியா வார்த்தை கிடையாது ஆனா அல்லா தலா இந்த ஆயத்துல கலக்க சபாசமாவாத்தின் ஏழு வானங்களை படைத்தான் ஓமினல் அருதி மிசிலகுன பூமியில் இருந்தும் அவை போன்றவற்றை அவை போன்றவற்றை படைத்திருக்கின்றான் என்று அல்லா தலா சொல்லுங்க அவை போன்று அப்படின்னு சொன்னா ஏழை போன்று இந்த ஒரு ஏழு இருக்குது அப்படின்னு சொல்லல்லா அலுவலிஸ்லாமர்கள் சொல்லுவதாக இப்ராப் பாசு அல்லா தால சொல்லுகின்றார்கள் ஒவ்வொரு பூமியிலும் அந்த ஏழு பூமியில ஒவ்வொரு பூமியிலும் உங்களுடைய ஆதமை போன்று ஒரு ஆதம் இருக்கின்றார் உங்களுடைய நோஷை போன்று ஒரு நோஷு இருக்கின்றார் உங்களுடைய மூசாவை போன்று ஒரு மூசா இருக்கின்றார் உங்களுடைய ஐசாவை போன்று ஒரு ஐசா இருக்கின்றார் உங்களுடைய நபியை போன்று அங்கே ஒரு நபி இருக்கின்றார் என்று சொல்லாஹி சல்லாஸ்லாம் சொன்னதாக அறிவிக்கின்றார் அப்ப இப்ப சொல்றாங்க அடுத்த கேலக்சில அடுத்த பில்கிவேல ஒரு பூமி இருக்குது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி இப்ப தான் இனி அடுத்த ஒன்னொரு பூமி இன்னொரு பூமி எங்க இருக்குது அப்படின்னு கண்டுபிடிக்கிறது எவ்வளவு காலம் ஆகும் அப்படிங்கிறது தெரியாது ஏன்னா அது மனிதனுடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட எல்லையை கொண்டதாக பறந்து விரிந்திருக்கக்கூடியதாக இருக்கின்ற காரணத்தினால் கண்டுபிடிப்பது லேசான காரியம் அல்லது இங்க எல்லாத்துல கலகசமா இப்ப இப்ப எல்லாம் படைச்சது குண் என்று சொன்னால் எல்லாமே ஆயிடும் எவ்வளவு பெருசா இருந்தாலும் சரி எவ்வளவு அதிகமா இருந்தாலும் சரி எவ்வளவு தூரம் இருந்தாலும் சரி அது ஆயிடும் ஆறு நாள்களிலே அல்லது ஆறு காலகட்டங்களிலே அல்லாஹால படைத்தது மனிதர்களுக்கு படிப்பினைக்காக வேண்டி என்று சொல்லப்பட்டு அது ஒரே காரணம் மனிதர்கள் அவசரப்பட்டு வேலைகளை செஞ்சிடக்கூடாது நிதானமாகத்தான் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அல்லாஹாலா ஆறு காலகட்டங்களிலே படைத்திருப்பதாக சொல்லுகின்றார்கள் நிதானமாக செய்யும் அவசரப்படக்கூடாது எந்த வேலை அவசரப்படக்கூடாது அவசரம் அப்படிங்கிறதுக்கு அவசரம் ரெண்டு என்ற வார்த்தை இருக்கிறது அது நிதானத்தோடு வேகமாக ஒரு காரியத்தை செய்வது நிதானமாக ஒரு காரியத்தை வேகமாக செஞ்சுக்கிட்டே போறோம் அந்த சுராத் என்ற வேர் இருந்து வந்தது அப்படிங்கிற வார்த்தை சாரியோ இலா மகிரத்தின் மிர் ரப்பிக்கும் வஜன்னத்தின் அப்படின்னு அல்லாஹால சொல்லுகின்றான் நீங்கள் அல்லாஹத்தாலாவுடைய சொர்க்கத்தின் பக்கம் விரைந்து செல்லுங்கள் அப்படின்னு சொல்றார்கள் நன்மையான காரியங்களிலே விரைந்து செல்லுவார்கள் சீக்கிரமாக அவசரமா செய்வாங்க நல்ல நல்ல காரியங்களால் என்னெல்லாம் சொல்லுவேன் அவசரமா செய்யக்கூடாதுன்னு சொல்றாங்க அப்ப அவசரமா செய்யறது அப்படின்னு சொன்னா நிதானத்தோடு உள்ள அவசரம் அதாவது தாமதப்படுத்தக்கூடாது ரெண்டரைக்காது தொழுகுனு நினைக்கிறீங்க சரி அப்புறம் வந்து தொழுதுக்கலாமே அப்படின்னு நினைக்கக்கூடாது தொழுகுனு நினைச்சா தொழு தரணும் ரூபாய் தர்மம் கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கொடுத்து நினைச்சா கொடுத்துரணும் அப்புறம் அப்புறம் தள்ளி போடக்கூடாது அது நன்மைகளை செய்வதை தள்ளி போடக்கூடாது உடனடியாக செய்யணும் அப்படின்னு அர்த்தம் சரி அஜலத்து அப்படின்னு சொன்னா அவசரப்படுறது அப்படின்னு சொன்னா செய்யக்கூடிய ஒரு காயத்தை அவசர அவசரமா செய்யறது சாப்பிட்றாரு அவசர அவசரமா சாப்பிட்றது நடந்து போறாரு ரொம்ப வேகமாக நடந்து போறது ஏதாச்சும் ஒரு பேசுறாரு படபட போட போடணும்னு வேகமாக பேசுறது யாருக்குமே விளங்காது ரொம்ப வேகமாக நடந்து போனால் அதுவும் ஆபத்து ரொம்ப மெதுவாக போனால் அது சோம்பேறி இஸ்லாம் என்பது நடுநிலையானது நடுநிலையாக போகணும் நடுநிலையாக நடந்து போகணும் வேகமாக போனால் அதுல ஆபத்து இருக்குது ரொம்ப மெதுவாக போனால் அது சோம்பலுடைய சோம்பேறி உடைய அடையாளம் ஆக நடுநிலையான நடை அதே மாதிரி பேச்சு செயல்பாடுகள் எல்லாம் இருக்கணும் இந்த அவசரப்படுதல் இருக்குது பாருங்க அல் அஜலத்தும் இன சைத்தான் இப்படி செயல்பாடுகளிலே அவசரப்படுவது அது சைத்தானை சார்ந்தது என்பதாக சொன்னார் ஆனால் அந்த அஞ்சு காரியங்களை தவிர என்பதாக சொல்லப்பட்டு அது ஹதீசருடைய கருத்துக்களை எல்லாம் ஒட்டுமொத்தமாக சேர்த்து அஞ்சு காரியங்கள்ல தவிர மற்ற காரியங்கள் அவசரப்படுவது சைதானுடைய வேலை அப்படின்னு அலிர் அல் அவர்களும் அதனை சொல்லி காட்டுகின்றார்கள் அதனால அவசரப்படக்கூடிய சில விஷயங்கள் இருக்குன்னா அதுல மட்டும் அவசரப்படணும் அது அல்லாத விஷயத்தில் அவசரப்படக்கூடாது என்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதனால அல்லாஹாலா மனிதர்களுக்கு அவசரத்தை கற்றுக் கொடுக்க கூடாது நிதானத்தை கடைபிடிக்க வேண்டும் என்பதற்காக ஆறு கட்டங்களிலே ஆறு நாள்களிலே அல்லது ஆறு கட்டங்களிலே வானங்களையும் பூமியையும் அவன் படைத்தார் அப்படிப்பட்ட அல்லாவை அதாவது அல்லாவை பற்றி வேண்டும் என்பதற்கான சொல்லுகின்றான் சும்மஸ்தவா அழல் அர்ஷ் பிறகு அரிஷின் மீது அவன் இலையானான் தன்னுடைய ஆட்சி பீடத்தை அரிசின் மீது அமைத்துக் கொண்டான் அப்படின்னு சொன்னா நுண்ணாலே விளக்கம் சொல்லியிருக்கிறோம் அரிசுங்கிறது தெரியும் அரிசுனா இந்த நாக்காளி நான் உட்கார்ந்துருக்க பாருங்க இதுக்கு பேர் சேர் இந்த சேருக்கு பேர் அரிசுன்னு சொல்றது சிம்மாசனம் அப்படின்னு சொல்லுவான் சொல்லலாம் அரிசுன்னு சொல்லலாம் குருசின்னு சொன்னாலும் சரி அரிசுன்னு சொன்னாலும் சரி ரெண்டு வரே அர்த்தம் தான் குருசின்னா உருதுலையும் சொல்ல நாக்காளின்னு சொல்லுவோம் அரபியிலையும் சொல்லுவோம் இது நாலு கால் இருக்கிறதுனால இதுக்கு பேர் நாக்காளி நாலு கால் உள்ள நாற்காலி உட்கார்ந்துருக்க இது மாதிரி அரிசிக்கும் அதே அர்த்தம் தான் இஸ்தவா அந்த அரிசின் மீது ஆற்காலியின் மீது அவன் சமமாகி விட்டான் அப்படின்னு சொன்னா இந்த மாதிரி ஒரு நாக்காலி போட்டு அல்லா தலா உட்காந்துக்கிட்டான் சரியா போச்சு வேலை முடிஞ்சு போச்சு அப்படின்னு உட்காந்துக்கிட்டான் அப்படின்னு அர்த்தமா அப்படி வச்சா அவன் அல்லாவாகவே இருக்க முடியாது அப்படி இருந்தான் அப்ப இமாம் மாலிக் ரஹத்துல சொல்லுவதை போல அல் அருஷ் மாறோல் அரிசி என்பது நமக்கு தெரியும் இஸ்திவா என்பது நமக்கு தெரியாது அதோட முடிச்சு கேட்டிது எப்படி அதுல ஆட்சியை எப்படி அரிசின் மீது அமைத்துக் கொண்டான் அப்படிங்கிறது என்ன கருத்து அப்படின்னு நமக்கு தெரியாது அவ்வளவுதான் அவன் எங்கு இருக்க வேண்டுமோ அங்கு இருக்கின்றான் எப்படி ஆட்சி செய்ய வேண்டுமோ அப்படி ஆட்சி செய்கின்றான் ஆக அரிசி என்பதை ஒன்றை ஒன்றை உண்டாக்கி வைத்திருக்கு அரிசை பத்தி நிறைய விளக்கங்கள் சொல்லு சொன்னாங்க முதல்ல சொல்லியிருக்க இந்த பிரபஞ்சம் என்று சொல்லப்படக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கேலக்சிகள் பால்வெளிகள் சூரிய குடும்பங்கள் இந்த பேரண்டத்திற்கு யூனிவர்சல் என்று சொல்லப்படக்கூடிய இந்த பேரண்டத்திற்குள்ள இருக்கின்றன எல்லாவற்றையும் சேர்த்து கொண்டு எல்லாவற்றையும் அடைய வளைந்து சேர்த்து கொண்டு ஒரு பொருளுக்கு அரிசி என்பதாக சொல்லப்படும் அந்த அரிசிக்கு ஒரு மோதிரத்தை பெருசு ஏழு வானம் ஏழு பூமி அதற்கு அப்பால் இருக்கக்கூடிய எல்லா பொருள்களும் சேர்த்து அரிசிக்கு முன்னால எவ்வளவு பெருசு ஒரு வலையத்தை போல இருக்கும் வளையல போல இருக்கு அல்லது வந்து ஒரு ரிங்கு அதாவது ஒரு மோதிரத்தை போல இருக்கு அந்த அளவு அது எப்படி சொல்றாங்க பறந்து விரிந்த ஒரு பெரிய மைதானம் கண்ணு கட்டிய தூரம் வரைக்கும் பறந்து விரிந்து தெரிகின்றது பல மைல் கணக்கு பல ஆயிரக்கணக்கான நூற்று கணக்கான மைல் தூரம் இருக்குது ஒரு பெரிய மைதானம் பாலைவனம் வனாந்தரம் அதுல ஒரு மோதிரம் கிடக்குது அல்லது ஒரு வளையல் கிடக்குது ஒரு ஒரு ரிங் ஒண்ணு கிடக்குது அந்த பெரிய மைதானம் இருக்குது பாருங்க அதுதான் அரிசி இந்த ரிங் இருக்குது பாருங்க வலைய வளையம் கிடக்குது அதுதான் மற்ற எல்லா பொருள்களும் சேர்ந்தது மற்ற பொரு மீது ஆட்சியை நிலைப்படுத்தினான் என்று அல்லாத்தாலா குறிப்பிடுகின்றார் இமாம்கள் அபானி வரத்துல சாஃபி ராமத்துல சொன்னது மாலிக் ராமத்துல சொன்னது மற்றவர்கள் சொன்னது இவையல்ல முதல்ல அந்த அலிஃப்லாம் ரா என்பதற்கு சொன்னோம் அது மாதிரி ஆயத்துக்களில் குரானுடைய ஆயத்துக்களை ரெண்டு இருக்கின்றது தெளிவாக அர்த்தம் உள்ள ஆயத்துகள் அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது மாற்று அர்த்தம் கிடையாது இதுதான் அப்படின்னு அக்கை தொழுகையை நிலை சொன்னா தொழுகை நிலைநிறுத்துறது அவ்வளோதான் அதுக்கு வேற அர்த்தம்லாம் கிடையாது தொழுகை நிலை நிறுத்துங்கள் சொன்னா அது எப்படி அர்த்தம் அப்படி அறுத்தான் அது கடைத்து கரெக்டா அஞ்சு நேரம் தொழுக வேண்டியது இல்லை ரெண்டு நேரம் தொழுதா போதும் அல்ல தொழுகேன்னு சொன்னா வேற அர்த்தம் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு அதுக்கு மாற்று விளக்குங்க சொல்றதுக்கு இடமே கிடையாது முழக்கம் என்று சொல்லப்படும் ஆயத்துகளுக்கு முத்து அர்த்தமும் வைக்கலாம் இன்னொரு அர்த்தமும் இருக்கும் இன்னொரு அர்த்தமும் இருக்கும் தெளிவான பரிபூர்ணமான கரெக்டான அர்த்தம் இதுதான் என்று யாரும் சொல்ல முடியாது சூரத்தில் பக்ராவல ஒரு ஆயத்தில் அல்லாஹால சொன்னால் அதனுடைய அர்த்தத்தை விளக்கத்தை அவனை தவிர வேறு யாரும் தெரிய முடியாது பின்னையான் குரான்ல வச்சிருக்கான் அவனை தவிர வேற யாரும் தெரிய முடியாதுன்னு சொன்னா குரான்ல ஏன் சொல்லணுத அப்படின்னு சில பேர் கேட்கலாம் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பார்க்கறதுக்காக வேண்டி நம்ம எப்படி இருக்கிறோங்கிறது பார்க்கறது எப்படி நம்பிக்கை கொள்ளுகிறீர்கள் இது அல்லாவுடைய வேதம் தான் அல்லாஹைய ஆயத்துதான் என்று நம்பிக்கை கொள்ளுகிறீர்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறதுக்கு டெஸ்ட் செய்யறதுக்காக வேண்டி அல்லாஹலா வச்சிருக்கிறோம் அல்லாவுடைய வார்த்தை தான் அப்படின்னு நம்பிக்கை கொள்ளணும் இப்படிலாம் என்ன கூடாது நினைக்க கூடாது சொல்லவும் கூடாது எதுவும் செய்யக்கூடாது அதாவது டிஸ்கஸ் அது சம்பந்தமாக விவாதம் எல்லாம் பண்ணக்கூடாது இப்படித்தான் அர்த்தம் சிம்மஸ்தவா ஆறு அரிசிக்கு இதுதான் அர்த்தம் அதுதான் சொல்லிட்டு விளக்க அரிசின் மீது தன்னுடைய ஆட்சியை நிறைவேற்றின அரிசிங்கிறது தெரியும் இஸ்தி வாங்குற இஸ்தி வாங்குறது தெரியாது அவ்வளவுதான் அதோட முடிச்சுக்க வேண்டியது அதே மாதிரி ஏராளமான ஆயத்துகள் இருக்கின்றன அந்த ஆயத்துகள்லாம் முத்தஷாபியாத் அதுல ஒண்ணு முத்தஷாபியாத் சொன்னா பல பொருட்கள் இருக்கலாம் இருக்கும் அதுல எந்த பொருள் என்று சரியாக உறுதியிட்டு சொல்ல முடியாது அப்படிப்பட்ட ஆயத்துக்களை சேர்ந்ததான் சுமஸ்தவாஷ் என்பதாக உலமாக்கள் பொதுவாக எல்லா உலமாக்களும் ஒட்டு மொத்தமாக கூறியிருக்கின்றார்கள் ஆகவே அதை நம்ப வேண்டும் அப்ப வானங்கள் பூமி எல்லாம் அல்லாஹால படைச்சிட்டு சும்மா ஓய்வாய்ப்ப உட்கார்ந்து எல்லாத்துல ஏன்னா அந்த நசாராக்கள் சொல்லுவதை போன்று அல்லா தலா ஆறு நாள்ல படைச்சான் எல்லாத்தையும் படைச்சிட்டு ஏழாவது நாள் ஸ்மோகான ஒரு நாள் என்ன ஓய்வு எடுத்துக்கிட்டான் அப்படின்னு சொல்லி சொல்லுவார் ஒவ்வொரு நிமிஷமும் ஒவ்வொரு வினாடியும் அல்லது அதை விட அதை விட குறைவாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு மைக்ரோ செகண்டும் அவன் தன்னுடைய வேலையில இருக்கின்றான் அவன் என்ன வேலை செய்யணுமோ அந்த வேலையை செய்யாம அவன் பாராமுகமாக இருந்துட்டா வானங்கள் இருக்காது பூமி இருக்காது எந்த பொருளும் இருக்காது எல்லாம் நாசம் ஆயிடும் அல்லா தலா கவனத்தோடு பார்த்துக்கிட்டே இருக்கான் எல்லாத்தையும் அதைத்தான் இங்கே சொல்ல யுத்தப்பிர் அம்ர காரியங்களை அவன் நிர்வகிக்கின்றான் எல்லா காரியங்களும் ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு வினாடியும் ஏன்னா அவனுக்கு தூக்கம் கிடையாது அசதி கிடையாது மறதி கிடையாது எந்த விதமான இழப்பும் கிடையாது எந்த விதமான பலவீனமும் கிடையாது அவனுக்கு மக்கள் இல்லை மனைவி இல்லை யாரும் இல்லை எல்லா பொருள்களும் அவனுக்குரியதான் எல்லா சக்திகளும் அவனுக்குரியதான் எல்லா சக்தியும் அவனுக்குரியதான் அவனை மீறி எந்த சக்தியும் கிடையாது எந்த பாவும் கிடையாது எந்த விதமான ஆட்டோபாவும் கிடையாது இல்லையா எல்லா சக்தியும் அல்லாஹாலாவுடைய சக்திக்கு உட்பட்டது அதனால அவன் தான் வருகின்றான் எல்லாத்தையும் நிர்வகித்து சூரியன் எப்படி செய்ய வேண்டும் என்ன செய்ய வேண்டும் ஒவ்வொரு வினாடியும் ஒரு நாள் அல்ல நீ காலையில கிழக்க உதயமாகி மேற்க மறை மறைய வேண்டும் அப்படின்னு பொதுவாக உத்தரவு கொடுத்துடல அல்லாத்தாலா முன்னாடி நான் சொல்லியிருக்கிறேன் இங்கிருந்து நான் நடந்து போறேன்னு வச்சுக்க அந்த கதவு வரைக்கும் நடந்து போறேன் ஒரு இருபது காலடிகள் இருபது காலடிகளை கொண்ட ஒரு தூரம் அது அப்படின்னு வச்சுங்க இருபது காலடிகளை கொண்ட தூரம் அல்லாஹுடைய நாட்டப்படிதான் நான் நடந்து போகின்றேன் இது எல்லாத்துக்கும் தெரியும் பொதுவா அல்லாவுடைய நாட்டப்படி நான் நடந்து போகின்றேன் என்று சொன்னால் அல்லாஹத்தாலா இப்படி நாடி இருக்கான் இந்த ஆள் எந்திரிச்சு இங்க இருந்து இந்த மனுஷன் இந்த இடத்திலிருந்து எழுந்து ஒரு இருபது அடி வரைக்கும் போக வேண்டும் அப்படின்னு அல்லாஹத்தாலா டோட்டலா ஒட்டு நாடல ஒவ்வொரு காலடியையும் அல்லாஹால நாடுகின்ற ஒரு காலை தூக்குறேன் இன்னொரு அந்த கால தூக்கிய கால கீழே வைக்கணும் கீழே வைக்கிறதா இருந்தா அல்லாவுடைய நாட்ட வேணும் கீழே வைக்கணும் நீ கீழே வை அப்படின்னு சொல்லி அல்லாஹால உத்தரவு போடணும் அப்பதான் அது கீழே வைக்க முடியும் அப்படி ஒவ்வொரு எட்டுக்கும் அந்த ஒவ்வொரு எட்டிலே ஒவ்வொரு காலடியிலே எத்தனை அசைவுகள் இருக்கின்றனவோ அத்தனை இப்ப ஒரு காலடி காலடி தூக்குறோம் தூக்கும்போது விரல்களுடைய அசைவு இருக்கின்றது அஞ்சு கா அஞ்சு விரல் இருக்கு அஞ்சு விரல் அசைவுகள் ஏற்படுது அந்த அசைவுகளுக்கும் நாட்டம் வேணும் அல்லாஹாலுடைய நாட்டம் வேணும் இல்லாண்ணா முடியாது சரி அந்த அசைவுகளுக்குள்ள எத்தனை துகள்கள் இருக்கின்றனவோ அதுக்கும் அல்லாஹாலாவுடைய நாட்டம் வேணும் அல்லாவுடைய நாட்டம் இல்லாமல் ஒரு அணுவலம் கூட அசையாதுன்னு சொல்றமா இல்லையா அது கருத்து ரொம்ப ஆழமானது அது அணுவும் அசையாது அப்படிங்கிறது ஒரு அணுவும் அசையாது அணு அசையாது பெருசா இருக்கும் அணுங்கிறது கண்ணுக்கு தெரியாது ஒரு அணு எவ்வளவு பெருசு இருக்கும் அது கணக்கு போடவே முடியாது பாருங்க குண்டூசியினுடைய அந்த தலையின் மீது முப்பத்தி ஆறு லட்சம் அணுக்களை வைக்கலாம் ஒவ்வொரு அணுவையும் உள்ளே பிளந்து எடுத்தால் அதற்குள்ள பல கோடிக்கணக்கான துகள்கள் இருக்கின்றன ஒவ்வொரு அணுகுக்குள்ளும் லட்சம் அணுக்களை ஒரு குண்டூசியினுடைய புரோட்டான்ஸ் என்று சொல்வது நடு மையமாக இருக்கக்கூடியது எலக்ட்ரான்ஸ் என்பது அதனை சுற்றி வரக்கூடிய பொருள்கள் அதை வெடிக்க செய்துவிட்டால் அந்த எலக்ட்ரான்ஸ் பவர் கொண்டு அது வெடிச்சு சிதறி பல ஆபத்துகளை உண்டாக்கி விடு அதான் அணுகுண்டு அப்படின்னு சொல்றோம் இல்லையா நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் என்பதாக பொருளா நான் அணு அதுக்கு நடுவில் புரோட்டான்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு பெரிய பொருள் இருக்குது அதை சுத்தி எலக்ட்ரான்ஸ்கள் பல நூற்று ஆயிரக்கணக்கான எலக்ட்ரான் துகள்கள் இருக்கு அதுவெல்லாம் சுத்தி சுத்தி சுத்தி சுத்தி வந்துகிட்டே இருக்குது அதனுடைய விளக்கம் என்னன்னு கேட்டா அதை அந்த அணுவனுடைய கருத்தை சொல்லக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள் ஒரு பெரிய பொருளை சின்ன சின்ன பொருள்கள் சுற்றி வர வேண்டும் என்ற நியதியை அல்லாஹலை ஏற்படுத்தி வச்சிருக்கலாம் அப்படின்ட்டு பெரிய பொருளை சின்ன சின்ன பொருள்கள் சுற்றி சுற்றி வர வேண்டும் சூரியன் இருக்குது ஒரு பெரிய பொருள் எவ்வளவு பெரிய பொருள் இந்த பூமியை விட ஒரு லட்சத்தி அறுபது நாயிரம் மடங்கு பெருசு பூமி பூமியை விட ஒரு லட்சத்தி அறுபது மடங்கு பெருசு சூரியன் சூரியனை மையமாக வைத்து மற்ற பொருள்கள் கோலங்கள் எல்லாம் சுற்றி வர வேண்டும் என்ற நியதியை அல்லாஹலை ஏற்படுத்தி இருக்கின்றான் ஐயா பக்கத்துல வெள்ளி அதுக்கடுத்த செவ்வாய் அப்புறம் நெப்டியோன் ப்ளூட்டோ என்ற இந்த ஏன்னு கேட்டா சூரியன் பெரிய பொருள் புரோட்டான்ஸ் மாதிரி இதெல்லாம் எலக்ட்ரான்ஸ் மாதிரி சுற்றி சுற்றி வரணும் அது மாதிரி ஒரு பெரிய பொருளை சின்ன பொருள் சுத்தி வரணும் பெரிய பொருளை சின்ன சின்ன பொருள்கள் எல்லாம் சுற்றி இதே நியதியில் தான் என்று ஞான்கள் அதனுடைய மானசீகமான தன்மை மானாவிலே என்பதாக சொல்லுவார்கள் அதாவது அது காபா என்பது அல்லாஹத்தாலாவுடைய வீடு இல்லையா அது வீடு வைத்துல்லா என்பதாக சொல்லுவோம் அல்லாவுடைய வீடு அல்லாவுடைய வீடு அப்படின்னு சொன்னா அதனுடைய அதனுடைய பருமன் அதனுடைய அளவு அதனுடைய பிரம்மாண்டமான தன்மை கணக்கில் அடங்காதது ஏராளமான பெரிய ஒரு நிலையை கொண்டது அது ரொம்ப பெரிய அந்தஸ்து உள்ளது அது வீடு பார்க்கறதுக்கு சின்னதாக இருந்தாலும் கண்களுக்கு அதாவது புலன்களுக்கு சின்னதாக தெரிந்தாலும் கூட அதனுடைய மதிப்பும் மரியாதையும் மிகப்பெரியது உலகத்தில் அது கட்டணம் வேற எதுவும் கிடையாது என்ன சொல்லப்பா சொர்க்கத்திலும் கூட கிடையாது என்பதாக சொல்லப்பட்டிருக்கு சொர்க்கத்துல ஒரு கட்டிடத்துடைய சின்ன கட்டடத்துடைய அளவு சொன்னோம் சின்ன கட்டிடத்துடைய அளவு உயரத்துல ஆறு மைல் உயரம் இருக்கும் அறுபது மைல் சுத்தளவு இருக்கும் அப்படின்னு வருது சின்ன ஒரு கட்டணம் அதெல்லாம் பெருசு காபா இப்ப பெரிய காபா வந்து பெரிய பொருள் என்ற காரணத்தினால் அது பைத்துள்ளா என்ற காரணத்தினால் சின்ன சின்ன எலக்ட்ரான்ஸ்களாக இருக்கக்கூடிய சின்ன சின்ன இந்த மனிதர்கள்லாம் அதை சுத்தி வரணும் அப்படிங்கிற நீதை எல்லாத்துல ஏற்படுத்தி வச்சிருக்க தவாப் செய்வதற்குரிய அறிவியல் காரணம் சொல்லப்பட்டு இருக்கின்றது கரு விளக்கங்கள் நிகழ்வுகள் நடைபெறுகிறார் நிகழ்த்துகிறா அல்லாதான் யுத்தப்பிள் அம்ற காரியங்களை அவன் தான் நிர்வகிக்கின்றான் எல்லா காரியங்களும் அவன் தான் நிர்வகிக்கணும் அவன் எந்த காரியம் செய்ய முடியாது நான் இதை செய்தேன் நான் செய்தேன் நான் அதை பார்த்தேன் அவரை செஞ்சாரு இவர் செஞ்சாரு இப்படி செய்ய என்று சொல்லுவதெல்லாம் மஜாஜி அதாவது வெளித்தோட்டத்திலே நாம் சொல்லிக் கொள்ளுகின்றன தவிர ஹக்கீக்கத் உண்மையான நிலை என்று சொன்ன அவன் தான் சரி இவ்வளவு பெரிய ஆட்சி அதிகாரம் படைத்த அல்லாஹியை கொண்டவன் எல்லா காரியங்களையும் அவன் தான் நிர்வகித்து வரக்கூடிய அந்த அல்லாஹ் அவனுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் அவன் கிட்ட பேச முடியாது அவன் கிட்ட கேமத்தினால அங்க போன பிறகு பேச முடியும் பேசும்போது அவனுடைய உத்தரவு யாரும் பேச முடியாது பேச முடியாது அப்படிங்கறது மட்டுமல்ல யாருக்கு சிபார் செய்யவும் முடியாது பேச முடியாது அடுத்தது தானே இந்த சிபாரிசையை பற்றி அல்லா தாலா குறிப்பிடுகின்றான் எந்த பரிந்துரையாளரும் கிடையாது இல்லாமி அவனுடைய உத்தரவை கொண்டே தவிர உத்தரவுக்கு பின்னாலே தவிர அப்படின்னா உத்தரவு இல்லாமல் யாரும் பரிந்துரை செய்ய முடியாது இதை ஏன் சொல்றான் இந்த இடத்துல அப்படின்னு கேட்டா அந்த காவிர்கள் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க அவங்களை பத்தான சொல்லி அல்லா தலா அடுத்து சொல்லுகின்றான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க நாங்க அங்க போன பிறகு மூத்தான பிறகும் அப்படியே உயிர் கொடுத்து எழுப்பப்பட்டு அல்லாவுடைய சன்னிதானத்தில் நாங்க நிறுத்தப்பட்டா இந்த சாமிகள்லாம் எங்களுக்கு வந்து சிபாரிசு செய்யும் இவங்களும் அப்படித்தான் சொல்றாங்க இப்ப உள்ள காப்பீர்கள் இங்க உள்ளவங்களும் அப்படித்தான் சொல்றாங்க இதெல்லாம் வந்து எங்களுக்கு சிபாரிசு செய்யும் அல்லாவிடத்துல என்ன எங்களைத்தான் வணங்க நாங்க நாங்க தான் வணங்க சொல்லியிருந்தோம் அதனால கொஞ்சம் பார்த்து அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உள்ள அனுப்பிட்டு அப்படின்னு இவையெல்லாம் சொல்லும் என்று நம்பிக்கொண்டு இருக்கின்றார்கள் அவர்கள் அதனால அல்லா தால சொல்றா அப்படி எந்த சபியும் கிடையாது யாரு ஷபாத்தை செய்யக்கூடிய சிபாரிசு செய்யக்கூடிய யாரும் கிடையாது அல்லாவுடைய உத்தரவு இல்லாமல் யாரும் செய்ய முடியாது அப்ப இன்னொரு கருத்தையும் அல்லா தாலா தெரியப்படுத்தார் சிபாரிசையே செய்ய முடியாது அப்படிங்கிற அர்த்தம் அல்ல அல்லா சிபாரிசு செய்கிறதுக்கு யாருக்கு உத்தரவு கொடுக்கின்றானோ அவர் தான் செய்ய முடியும் இல்லையா மண் இல்லா பீதினி எவர் சிபாரிசு செய்ய முடியும் இல்லா பீதினி அவனுடைய சன்னிதானத்திலே இல்லா பீதினி அவனுடைய உத்தரவல்லாமல் என்று அல்லா தாலா கேட்கின்றானே அந்த ஆயத்து அல்லா தலை சொல்லிட்டு அனைத்தையும் நிர்வகித்து எல்லாவற்றையும் பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் செய்து தரக்கூடியவன் அவன் தான் நிறைய சொல்லியிருக்கேன் ரப்ப என்பதற்கு அந்த விளக்கங்களை எல்லாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகவே நீங்கள் அவனையே வணங்குங்கள் இவன் தான் அல்லாஹ் என்ன பண்ணுது கூடாதா நினைவு கொள்ளக்கூடாதா உபதேசம் பெறக்கூடாத என்பதற்கு எல்லாத்தையும் நீங்கள் சிந்திக்க கூடாதா அல்லது வந்து நீங்கள் உபதேசம் பெறக்கூடாதா சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை எல்லாம் கவனத்தில் கொண்டு மனதிலே கல்விலே தரிப்படுத்தி அதை நீங்கள் நினைவில் கொண்டு உபதேசம் நல்ல உபதேசம் பெற்று நல்ல மனிதர்களாக ஆகக்கூடாதா என்று அல்லாஹா தலா கேட்கின்றார் சரி இது மட்டுமல்ல நீங்க எப்படிலாம் படைச்சா செஞ்சா அவனை வணங்க வேண்டும் என்று சொல்லுவது காரணம் என்ன கேட்டு தெரியுமா நீங்க இந்த உலகத்தில் வாழ்கின்ற இந்த வாழ்க்கை இருக்கின்றது இதோடு முடிந்து விடக்கூடியதல்ல திரும்ப ஒரு வாழ்க்கை உண்டு உங்களுக்கு அப்போ உங்களுக்கு ஒரு தண்டனை சரியா செய்யாவிட்டால் நம்பிக்கை கொள்ளாவிட்டால் என்னை நீங்கள் வணங்காவிட்டால் உங்களுக்கு தண்டனை அதனால நீங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் என்பதை அடுத்த ஆயத்தில் அல்லா கூறுகின்றார் இலகி மருக்கும் அவன் பக்கம் தான் திரும்பி செல்லுவது இருக்கின்றது திரும்பி செல்வது அவன் பக்கமே இருக்கின்றது சும்மா வேடிக்கைக்காக சொல்லப்பட்டதல்ல ஏதோ விளையாட்டாக சொல்லிட்டு சரி என்கிட்ட தானே வரணும் கடைசியில நம்ம சொல்றோமா சாதாரணம் எங்க போக போ கடைசியில் எந்த தானே வரணும் அப்படின்னு சொல்றோம் வராமலும் போயிடலாமா இல்லையா இங்க அப்படியல்ல அல்லாஹுடைய வாதா அல்லாவுடைய வாக்கு அது சத்தியமானது உண்மையானது அவன் கிட்ட தான் திருப்பி போய் ஆகும் வேற வழி கிடையாது இலேகி மரிஜியவருக்கும் ஜமியா வாஜ் அல்லாய் ஹக்கா அல்லாவுடைய வாஜ் வாக்குறுதி ஹக்கன் உண்மையானதாக இருக்கும் கேட்டா இன்னஹூது நிச்சயமாக அவன் தான் படைப்புகளை உண்டாக்கினான் படைத்தான் ஆரம்பத்தில ஆரம்பத்தில் உண்டாக்கினான் சும்ம யோகிது பிறகு அவன் தான் அந்த பொருள் அந்த படைப்புகளை எல்லாம் திரும்ப கொண்டு வருவார் அவர்களுக்கு நல்ல கூலியை கொடுப்பதற்காக வேண்டிய கூலி கொடுக்கிறது இஷ்டத்துக்கு அவன் நினைச்ச மாதிரி எல்லாம் எப்படி அமல் செய்தோ அது மாதிரி கிறிஸ்து என்ற ஒரு வார்த்தையை போடுகின்றான் நீதியின் நீதியாக நேர்மையாக ஈமான் கொண்டு நச்செயல்கள் செய்தவர்களுக்கு நீதியினுடைய முறையிலே நீதியினுடைய அடிப்படையிலே கூலி கொடுப்பதற்காக அவன் அந்த மனிதர்களை படைப்புகளை அல்லாஹத்தால திரும்ப கொண்டு வருவான் வல்லதீனு திரும்ப அவன் இடத்தில் கொண்டு வந்து நல்லடியார்கள் யார் நல்ல ஈமான் கொண்டு நல்ல அமல்களை செய்தார்களோ அவர்களுக்கு அல்லாஹால முறைப்படிக்கு நல்ல கூலி கொடுப்பான் காபிரா இருக்கக்கூடியவர்கள் அதாவது நம்பாதவர்கள் மறுக்கக்கூடியவர்கள் அல்லாவை அவருடைய ரசூலை அவனுடைய வேதத்தை அவருடைய சட்டங்களை மறுக்கக்கூடியவர்கள் வல்லதீன கபரு மறுக்கின்றவர்கள் லஹூம் ஷராபும் மின் ஹமீமின் அவர்களுக்கு பானம் குடிக்கக்கூடிய பானம் உண்டு மின் ஹமீம் நரகத்தினுடைய நீர் நீர் அப்படின்னு சொன்னா அதுக்கு அருத்தம் எப்படி எழுதுவாங்க அந்த வாசகத்தை தப்சீர்ல அதுக்கு மேல அது சூடு பண்ணவே முடியாது அதுக்கு சூடு பண்றதுக்கு அதுக்கு முடியாது அப்ப எத்தனை டிகிரி இருக்கு அந்த சூடு அப்படின்னு கேட்டா சூரியன் எவ்வளவு சூடு இருக்கு அதை விட அதிகமா இருக்கும் சூரியன் ஆரம்பத்திலே ஐயாயிரத்தி ஐநூறு செல்சியஸ் உஷ்ணம் உள்ளது மேல் பகுதி உள்ள கிட்டத்தட்ட பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட செல்சியஸ் உள்ளது அவ்வளோ அதிகமான சூடு சூரியன் என்பது அதை சூடு உள்ளது அந்த தண்ணி அதை சூடு உள்ளது அது எப்படி குடிக்கிறது அப்போ அதான் குடிச்சுதான் ஆகணும் அவர்களுக்கு பானம் ட்ரிங்ஸ் உண்டு மின் ஹமீம் அந்த கொதிக்குற நீரில் குடிப்பு கொடுக்கப்படும் அப்ப ஹதீஸ்ல வருது அத குடிப்பாங்க குடிச்சதா தண்ணீர் கேப்பான் குடிப்பாங்க குடிச்ச உடனே வயிற்றுக்குள்ள இருக்கக்கூடியது உள்ள குடல்கள் அது இது எல்லாம் அருந்து அவனுடைய பின் துவாரத்தின் வழியாக வெளியே வந்துடும் நல்லா வந்தோம் எப்படி ஏதாவது ஒத்துக்காத சாப்பிட்டா சர் சர்னு அடிக்க தங்காது வைத்தாலேயே போகுதுன்னு சொல்றோமா இல்லையா அது மாதிரி எல்லாம் அதாவது ஜீவிதமாக இருக்கக்கூடியவன் சுகமா இருக்கணும் அங்க சுகமும் கிடையாது அதனால ஹயாத்தும் இல்லை என்று அல்லா தால குறி குறைய சொல்லி ஷராபின் மின் ஹமீ மின் கடினமாக கொதிக்க வைக்கப்பட்ட நீர் நீரிடைய குடிப்பு அவர்களுக்கு வேதனையும் உண்டு காணு அவர்கள் நிராகரித்துக் காரணத்தினால் அல்லாவை ரசூலை சட்டங்களை நிராகரித்துக் காரணத்தினால் ஈமான் கொண்டால் நல்ல செயல் செய்தால் எந்த விதமான தப்பும் தவறும் இல்ல எந்த விதமான பாவங்களும் இல்ல பாவங்கள் குறைவாக நன்மைகள் அதிகமாக இருந்தா இருந்து பாஸ் ஆகி சொர்க்கத்துக்கு போயிடுவார் அதிகமா இருக்குது அப்படிப்பட்ட மோம்களாக இருந்தால் அந்த பாவங்கள் அளவுக்கு நரகத்தில் போடப்பட்டு சுத்தப்படுத்தப்பட்ட பின்னால் தான் சொர்க்கத்திற்கு போக முடியும் இது முன்னாள் நிறைய சொல்லியிருக்கோம் என்ன கேட்டா காபிர்கள் மட்டும்தான் நரகத்துக்கு போவாங்க முஸ்லிம்கள்ல யாருமே போக மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம் பண்ணல முஸ்லிம்களும் போவாங்க யார் போவா பாவங்கள் நிறைய இருக்குன்னா அவங்க போவாங்க சொர்க்கத்திற்கு போவதற்கு தகுதி இல்லாதவர்கள் அங்க போவாங்க முதல்ல அதனாலதான் முதல்ல இங்கு இருக்கும்போது பாவங்கள் செய்யாம இருக்கணும் பாவங்கள் செய்து குற்றங்கள் செய்து உடனடியாக தவபா செய்து தன்னுடைய பாவத்தை நீக்கி கொள்ள வேண்டும் போக்கிக் கொள்ள வேண்டும் என்றெல்லாம் முன்னால விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கின்றன ஆக அல்லாஹு தாலா அநியாயம் செய்வது கிடையாது யாருக்கும் அல்லாஹாலா தான் விரும்பி தண்டனை கொடுப்பது கிடையாது மனிதர்களாக தேடிக்கொள்வதுதான் சட்டங்களை அல்லாஹால சொல்லி இருக்கின்றான் அல்லா தன்னை நம்ப வேண்டும் நிச்சயமாக ஈமான் கொண்டு நல்ல செயல்களை செய்தவர்கள் செயல் செய்வது நல்ல செயலா இருக்க வேண்டும் நல்ல செயல சாலிஹான அமல் அப்படிங்கிறது நிறைய வழக்கம் சொல்லியிருக்கிறோம் சட்டங்கள் எப்படி சொல்லப்பட்டிருக்கும் அந்த முறைப்படி அமல செய்யணும் தொழுகிறார் சாலியான அமல் தான் அது ஆனா தொழுகை எப்படி செய்யணும் எப்படி நடத்தணும் எப்படி தொழுகை நிறைவேற்றணும் அந்த முறைப்பிடிக்க நோம்பு வைக்கிறது நல்ல வேலையா நோம்பு வச்சிருக்கிறாரு ஆனா நோம்பு முறைப்படிக்க வைக்கணும் அதே மாதிரி ஹஜ்ஜி செய்யறாரு எப்படி செய்ய அப்படி செய்ய வேணும் செய்யறாரு அந்த வேலை எப்படி செய்ய என்று மார்க்கத்திலே சட்டம் இருக்கணும் அந்த முறைப்படி செய்ய சாதி ஆகணாமல் என்பதாக பொருளாம் அதே மாதிரி உள்ளும் பொறமும் வெளித்தோட்டத்திலும் அந்தரங்கத்திலும் எல்லா நிலைகளிலும் நல்லவராக இருக்க வேண்டும் வெளித்தோட்டத்தில் ஒன்று நல்லவராக இருக்கிறாரு உள்ள போய் பார்த்தா ரொம்ப பெரிய ஊழல்லா அவற்ற இருக்குது என்று சொன்னால் அவரும் சாலி ஆகாமல் செய்தவராக ஆக முடியாது பள்ளியாசுலுக்கு வரும் மட்டும் நல்லவராக இருக்கிறாரு வெளியே போனால் கெட்டவராக மாறிறாரு இவரும் ஆம சாலியை செய்தவராக ஆக முடியாது என்ன தன்னுடைய வீட்டுக்குள்ள நல்லவரா இருக்கிறாரு வெளியே வந்தா கெட்டவராக இருக்கிறாரு அவரும் சாலியாக நாமளா இருக்க முடியாது தன்னுடைய வீட்டுக்குள்ள கெட்டவராக இருக்கிறாரு வெளியே வந்தா நல்லவரா இருக்கிறாரு அவரும் சாலியாக நாமல் உடையவராக ஆக முடியாது தன்னுடைய மக்களிடத்திலே நல்லவர் தன்னுடைய மனைவி நல்லவர் தன்னுடைய உறவரிடத்தில நல்லவர்கள் மக்களிடத்திலாம் கெட்டவர்னு பேருவார் அவரும் சாலியாக நாமல் உடையவராக ஆக முடியாது எல்லாருக்கும் சட்டம் இருக்கிறது இல்லை யார் யார் இடத்தில் எப்படி நடக்க வேண்டும் எப்படி செயல்படுத்த வேண்டும் எப்படி செய்ய வேண்டும் என்று சட்டங்கள் இருக்கின்றன முறைகளை ரசூல்லா சவாசன் சொல்லி தந்திருக்கின்ற செய்து காட்டி இருக்கின்றார்கள் அந்த முறைப்படிக்கி செய்தால் அதற்கு பேர் சாதியகான ஆமல் என்பதாக சொல்லப்படும் ஆக நல்லடியார்களாக இருந்தால் அல்லாஹலா இவ்வளவு பெரிய சக்தி பெற்றவன் நல்லடியார்களாக இருந்தால் அவர்களுக்கு சொர்க்கத்திலே என்னென்ன பதவிகள் உண்டு மறுப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு தண்டனை உண்டு அந்த தண்டனை இவ்வளவு பயங்கரமாகதா இருக்கும் என்பதை அல்லாஹலா குறிப்பிடுகின்றார் நல்ல செயல்களை செய்து நல்ல அல்லா தலாவுடைய ஆகி நேரடியாக சொர்க்கம் செல்லக்கூடிய வாய்ப்பை பெறக்கூடிய தன்மை உடையவர்களாக ஆகவேண்டும் அத்தகைய நல்ல பண்புகளை பாக்கியத்தை நம் அனைவருக்கும் அல்லா தாலா தந்தருள்வானாக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 أما بعد فقد قال الله تعالى في كلامه القديم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هو الذي جعل الشمس ضياء و القمر نوراً وقدره منازل لتعلموا عدد السنين والحساب ما خلق الله ذلك إلا بالحق يفصل الليات لقوم يعلمون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 கணியத்திற்குரிய பெரியவர்களே சகோதர்களே அல்லாஹத்தாலாவுடைய கிருபையால் அறுநூத்தி அறுபத்தி எட்டாவது வாரமாக தப்சீருடைய இந்த தொடர்பயான் ஆரம்பிக்கப்படுகிறது ஹுவல்லதி அவன்தான் ஜாலியா ஆ சூரியனை ஒளிமிக்கதாக ஆக்கினான் வல் கமர நூரா சந்திரனை ஒளியுடையதாக ஆக்கினான் அந்த சந்திரனுக்கும் சூரியனுக்கும் பல செல்லும் வழிகளை இடங்களை அல்லஹால ஏற்படுத்தினான் ஹிசப் ஆண்டுகளுடைய கணக்கையும் நீங்கள் எண்ணிக்கொள்ளக்கூடிய சில விஷயங்களையும் கணக்கிட்டுக் கொள்ளக்கூடிய சில விஷயங்களையும் விளங்கிக் கொள்வதற்காக வேண்டி அதற்கு பல வழிகளையும் அல்லாஹால ஏற்படுத்தி வைத்தான் இல்லா பில் ஹக் இவற்றை சத்தியத்தை கொண்டு உண்மையை கொண்டே தவிர அல்லாஹால படைக்கவில்லை இப்படி அல்லாஹால சொல்லி உங்களுக்கு விளக்குவது யுஹசிலுள் ஆயாத்தில் தன்னுடைய ஆயத்துகளை விளங்கி கொள்ளக்கூடிய அறிந்து கொள்ளக்கூடிய கூட்டத்தினருக்கு விபரித்து காட்டுகின்றான் என்று அல்லாஹத்தல்லா முதல் ஆயத்திலே இங்கே குறிப்பிடுகின்றான் அல்லாஹாலா சூரியனையும் சந்திரனையும் படைத்தது பற்றி பல இடங்களிலே குராலிலே சொல்லுகின்றான் இந்த இடத்துல ஒரு அருமையான கருத்தை பல்வேறு விதமான கருத்துக்கள் உள்ள ஒரு விஷயத்தை ஒரு வரியிலே அல்லாஹத்தாலா சுட்டி காட்டுகின்றான் சூரியனை பற்றி சொல்லும்பொழுது அல்லாஹாலா லியா என்ற ஒரு வார்த்தையை குறிப்பிடுகின்றான் என்று சொன்னால் லவ் என்பதனுடைய பன்மை சொல்லுது ஒளி அதிகமான ஒளி உடையது பிரகாசம் உடையது என்பதாக பொருள் கமர் என்பதை சொல்லும்போது சந்திரனை சொல்லும்போது நூர் அதுவும் ஒளி என்பதாகத்தான் தமிழே சொன்னால் ரெண்டுக்கும் ஒளி என்றுதான் சொல்லுவோம் ஆனால் சூரியனும் சந்திரனும் எப்படி அமைந்திருக்கின்றன அதனுடைய ஒளிகள் எப்படி இருக்கின்றன என்பதை இந்த இரண்டு வார்த்தைகளுக்குள்ளே அல்லாஹால அடக்கி சொல்லித் தருகின்றான் இருக்கின்றதற்கு பன்மை என்று சொன்னோம் தன்னிடத்திலேயே அமைந்திருக்கக்கூடிய ஒரு ஒளிக்கு பெயர் பிரகாசத்திற்கு பெயர் லவ் என்பதாக சொல்லப்படும் லியா என்று அதனுடைய பன்மை வார்த்தை இப்ப சூரியன் என்பது அதனுடைய ஒளி அதற்குள்ளே இருக்கக்கூடியது அதே அதையே ஒளியாகத்தால படைத்திருக்கின்றான் வெப்பம் உடையதாக படைத்திருக்கின்றான் எவ்வளவு பெரிய ஒளி உடையது அது என்பதை பற்றி நாம் இப்பொழுது சொல்லி தெரிய வேண்டிய அவசியமில்லை சூரியன் எவ்வளவு வெப்பம் உடையதாக ஒளி உடையதாக திகழ்கின்றது என்பதை அந்த வெப்பம் அந்த ஒளி இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த பூமியில் மட்டுமல்லாமல் அந்த சூரியன் எங்கெல்லாம் ஒளிப்படுகின்றதா அந்த இடத்திற்கெல்லாம் அது வெளிச்சம் தரக்கூடியதாக அமைந்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான நிலையை அல்லா தலா அமைத்து வைத்திருக்கின்ற ஒளி உடையதாக பிரகாசமுடையதாக இருக்கின்ற காரணத்தினால் அந்த சூரியனின் மூலமாக பல்வேறு விதமான லாபங்களை பல்லாயிரக்கணக்கான செயல்பாடுகளை அல்லாஹால நிகழ்த்தி கொண்டிருக்கின்றான் சூரியனை வைத்து என்ற கருத்துக்கள் எல்லாம் அதற்குள்ளே அடக்கப்பட்டு சந்திரன் இருக்கின்றதே அதை நூர் என்பதாக சொல்லுகின்றான் நூர் என்று சொன்னால் அது இயற்கையிலேயே தன்னுடைய தன்னிடத்திலேயே அது ஒளியை கொண்டது அல்ல மாறாக வேறொரு பொருளின் மூலமாக பெறப்படக்கூடிய பிரகாசியத்திற்கு பெயர் நூறு என்பதாக சொல்லப்படும் வேறு இடங்களிலே சூரியனை பற்றி அல்லாஹால சொல்லும் பொழுது சிராஜ் என்ற வார்த்தையை பயன்படுத்துகின்றான் மூன்று இடங்களிலே சிராஜ் என்று வருகின்றது நாலாவது ஒரு இடம் சிராஜ் என்று வரக்கூடிய வார்த்தை ரசூல்லாய் சல்லா அலிசல்லம் அவர்களை பற்றி சொல்லும்போது சிராஜ் என்று சொல்லுகின்றான் சிராஜ் என்று சொன்னால் விளக்கு என்பதாக பொருளாகும் இப்ப சூரியன் விளக்கு அது தன்னிலே ஒளியை கொண்டதாக இருக்கின்றது நம்ம பத்த வைக்கிறோம் அப்படிங்கிறது வேற விஷயம் அதே மாதிரி அல்லாஹால பத்த வச்சு விட்டுருக்கிறான் சூரியனை அது கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கின்றது இப்ப சிராஜ் என்பது தனக்குத்தானே தனக்குள்ளே ஒளியை கொண்டது என்பதாக பொருளாகும் அதனால் அந்த சிராஜ் என்ற வார்த்தையை சூரியனுக்கு அல்ல பல இடங்களிலே ஒரு மூன்று இடங்களிலே அல்லாஹல குறிப்பிடுகின்றான் என விளக்கம் தரப்பட்டிருக்கின்றது என்பது அதிகமான ஒளியை அர்த்தம் கொண்டதாகவும் ஒளியை கொண்டதாகவும் அதிகமான பரிபூர்ணமான தன்மை கொண்டதாகவும் இருக்கின்றது என்பதை ஆயத்தின் மூலமாகவும் அல்லாஹல விளக்குகின்றன இந்த சூரியன் இருக்கின்றதே அது தண்ணிலே தானே ஒளி உடையதாக பிரகாசமுடையதாக அற்புதமான ஒளி உடையதாக இருக்கின்ற காரணத்தினால்தான் அது பிரகாசிக்கின்ற நேரத்திலே பகல் என்ற ஒரு காலகட்டம் நமக்கு ஏற்படுகின்றது சந்திரனை மாதிரியே சூரியனையும் அல்லாஹத்தால் வைத்திருந்தால் அது வேறொரு இடத்திலிருந்து கடன் வாங்கி ஒளியை தர வேண்டும் என்று இருந்தால் அப்ப பகலே இருக்காது ஊரா இரவாகவே இருக்கும் சரி சந்திரனை சூரியனை போன்றே தன்னுக்குள்ளே ஒளி உடையதாக ஆக்கிவிட்டால் அப்ப இரவே இருக்காது பகல் தான் இருக்கும் அல்லாஹால குரான்ல பல இடங்களிலே சொல்லுகின்றான் பகலை பகல் நேரத்தை நீங்கள் சம்பாதித்துக் கொள்வதற்கும் நடமாடி திருவது திரிவதற்கும் உரியதாக அல்லாஹால ஆக்கி வைத்திருக்கின்றான் இரவு நேரத்தை சுகமான உறக்கமுடையதாக தூக்கம் உடையதாக ஆக்கி வைத்திருக்கின்றான் நீங்கள் நிம்மதி பெறுவதற்காக வேண்டி ஓய்வு எடுத்துக் கொள்வதற்காக வேண்டி என்றெல்லாம் அல்லாஹால சொல்லுகின்றார் அப்ப சந்திரனும் சூரியனும் இரண்டும் ஒன்று பகலிலே பிரகாசிக்கின்றது இன்னொன்று இரவிலே பிரகாசிக்கின்றது இரவையும் பகலையும் நான் உண்டாக்கி வைத்திருக்கின்றேன் இந்த இரண்டு பொருள்களின் காரணமாக இதை உண்டாக்கி வைத்த என்னை நீங்கள் நினைவு எனக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை அல்லாஹால அந்த ஆயத்திலே குறிப்பிடுகின்றார் அடுத்த விஷயங்களை சொல்லுகின்றான் இந்த சூரியனுக்கும் சந்திரனுக்கும் சில இடங்களை நகர்ந்து செல்லும் தங்கும் இடங்களை அல்லாஹால ஆக்கி வைத்திருக்கின்றான் என்பதாக சொல்லுகின்றான் அதாவது சூரியனை இப்ப நம்ம அறிவியல் படி நமக்கு பார்த்தா சூரியனை மையமாக வைத்து இந்த பூமி சுற்றி கொண்டு வருகின்றது பூமி எப்படி சுற்றுகின்றது வட்ட வடிவமாக சுற்றுவது கிடையாது வட்டப்பாதை அல்லது நீள் வட்டப்பாதை எலக்ட்ரிக்கல் ஆர்பிட் என்பதாக சொல்லப்படும் இல்லையா நீள் வட்டப்பாதையில சுற்றுகின்றது நீள் வட்ட பாதைகளை சுற்றும் பொழுது ரெண்டு பகுதியில் மேலையும் கீழே பார்த்தா ரெண்டு முட்டை வடிவத்தில் என்று வைத்துக் கொள்வோம் ரெண்டு பகுதியில் அந்த சூரியன் நெருக்கமாக இருக்க சூரியனுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு பூமிக்கு ஏற்படும் ரெண்டு பகுதியில் பார்த்தா சூரியனை விட்டு ரொம்ப தூரத்தில் இருக்கும் இல்லையா சூரியன் அதிகபட்சமாக பூமியிலிருந்து அதிகபட்சமாக இருக்கக்கூடிய தூரம் கிட்டத்தட்ட பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் பூமியிலிருந்து சூரியன் பதினஞ்சு கோடி கிலோமீட்டர் 14 கோடியே சொச்சம் என்று பதினஞ்சு கோடி என்பதாக வைத்துக் கொள்வோம் அது இப்ப இந்த காலத்தில் இப்ப வெப்பமாக இருக்கக்கூடிய இந்த காலத்தில் சூரியனுக்கு கொஞ்சம் பக்கத்தில் வந்து விடுறது விடுகின்றது கோடியே கிலோமீட்டர் ஒரு பதினாலு கோடிக்கும் ஒரு கோடி கிலோமீட்டர் கிட்ட வந்துடுது அதனாலதான் வெப்பம் வருகின்றது இந்த காலம் இப்படி இந்த எலக்ட்ரிக்கல் ஆர்பிட் என்று சொல்லப்படக்கூடிய நீல் வட்ட பகுதியில் சுக்கி வருவதன் காரணமாகத்தான் பருவ காலங்கள் நான்கு வருகின்றன நாலு பகுதிகளில் நாலு பருவகாலம் வருகின்றது கோடை காலம் குளிர்காலம் மழை காலம் குளிர்காலம் அதாவது பனிகாலம் வசந்த காலம் இழை இலையுதிர் காலம் வசந்த காலம் என்பதாக சொல்லுவோம் இந்த நாலு காலங்கள் வருவது சூரியனை வைத்துத்தான் அப்போ பூமி இந்த சூரியனை சுற்றி வரக்கூடிய ஒரு அமைப்பை அல்லாஹாலா ஏற்படுத்தி காலங்கள் மாறி வரக்கூடிய ஒரு சூழ்நிலை அல்லாஹத்தாலா ஏற்படுத்தி வைத்திருக்கின்றன அந்தந்த காலங்களிலே அந்தந்த முறை சரியாக இருந்தால் காலம் நன்றாக இருக்கின்றது என்பதாக சொல்லுவோம் மழை காலத்திலே மழை பெய்தால் காலம் நன்றாக இருக்கின்றது மழை பெய்யாவிட்டால் காலம் கெட்டு போய்விட்டது என்பதாக சொல்லுவோம் காலத்திலெல்லாம் மழை பெய்யுதுங்க பல இடங்களில் ஆயத்துக்களை நமக்கு சொல்லி தருகின்றான் முசீபத்தின் உங்களுக்கு ஏற்படக்கூடிய முசீபத்துகள் துன்பங்கள் எல்லாம் உங்களுடைய கரங்கள் செய்து கொண்ட தீமைகளின் காரணமாகத்தான் என்பதாக அல்லஹின்றான் மனிதர்கள் செய்யக்கூடிய தீமைகளின் காரணமாகத்தான் பல்வேறு விதமான ஆபத்துகள் இடையூறுகள் மாறுபட்ட நிலைகள் எல்லாம் ஏற்படுகின்றன பருவ காலங்களிலே சரியாக அது நடைபெறுவதில்லை என்பதெல்லாம் நாம் பார்க்கின்றோம் அது வேற விஷயம் ஆனா இங்கே சூரியனை மையமாக வைத்து இந்த பூமி சுற்றி வருகின்ற காரணத்தினால் இந்த இடம் மாற்றம் என்பது ஏற்பட்டு பல்வேறு விதமான பருவ காலங்கள் ஏற்பட்டு அதற்குரிய நிலைகள் சூரியனிலிருந்து பூமிக்கு பெறப்படக்கூடிய சூழ்நிலையை அல்லாஹலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றான் என்பதை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான் அதனால அத்தரவு மனாசிர அதற்கு பல பாதைகளை தங்கும் இடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான் சூரியனுக்கு தங்கும் இடங்கள் அப்படின்னு சொன்னா நம்ம இங்க பூமியிலிருந்து பார்க்கும் போது சூரியன் நகர்ந்து போற மாதிரி தெரியுது இல்லையா கிழக்கில உதயமாகி மேற்கிலே மறைகின்றது அப்படின்னு சொல்லுவோம் அது காலங்கள் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்ச நேரம் கொஞ்சம் நாளைக்கு ஒரு தடவை கொஞ்சம் கொஞ்சமா நகர்ந்து அதாவது இங்க நம்ம நாட்டில் வச்சுக்கிட்டேன்னு சொன்னா தெற்கையும் மேற்கு தெற்கையும் கிழக்கையும் தெற்கையும் வடக்கையும் நகர்ந்து போகக்கூடிய சூழ்நிலையை பார்க்கின்றோம் நேரங்கள் அப்படி இருக்கும் இடங்களை அல்லாஹால அமைத்து ஒவ்வொரு பாதையிலே அது போய்கொண்டே இருக்கின்றது என்பதாக பொருளா இப்ப சூரியன் போய்கொண்டே இருக்கின்ற அதற்கு பல பாதைகளை தங்கும் இடங்களை ஏற்படுத்தி இருக்கின்றான் அல்லாஹத்தால என்று சொன்னால் சூரியன் நகர்வது கிடையாது சூரியன் நகர்வதை போன்ற ஒரு தோற்றம் நமக்கு தெருகின்றது ஆனால் உண்மையிலேயே பூமி சூரியனை சுற்றி வருகின்ற காரணத்தால் ஏற்படக்கூடிய நிலைகள் படிச்சவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்ப எல்லாம் அறிவியல் முன்னேற்றம் இருக்கின்ற எல்லாத்துக்கும் சொல்லி தெரிய வேண்டிய அவசியம் இல்லை சரி அதனால ஏற்படுகின்றது அப்படி ஏற்படுவதின் காரணமாக அல்லாஹலா இப்படி பல பாதைகளை ஏற்படுத்தியதின் காரணமாக காலங்களை அறியக்கூடிய சூழ்நிலை காலம் மாறி வரக்கூடிய சூழ்நிலை அல்லாஹலை ஏற்படுத்தி வைத்திருக்கின்றார் இப்ப சூரியனை மட்டும் நாம் எடுத்துக்கொண்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து நகர்ந்து நகர்ந்து எடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கமாக நகர்ந்து ஒரு கோளுடைய கணக்கில் பார்த்தோம்னா இருபத்தி மூன்று டிகிரி இந்த பக்கம் நகருது அதே மாதிரி இருபத்தி மூன்று டிகிரி அந்த பக்கம் நகருது ஒரு டிகிரி என்பது எவ்வளவு அளவு படித்தவங்களுக்கு எல்லாம் தெரியும் அதை வளர்க்க வேண்டிய அவசியம் இல்லை இப்போ அந்த இருபத்தி மூன்று டிகிரி நகர்ந்து நகர்ந்து போவதின் காரணமாக இந்த மாற்றங்கள் ஏற்படுகின்றன என்பது மட்டுமல்லாமல் காலங்களை அறிந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலை ஏற்படுகின்றது அப்ப ஒரு பகுதி முழுவதாக அது சுற்றி முழு முழுமையாக அதை சுற்றி வந்துவிடும் பொழுது அதாவது அசல்ல வந்து பூமி சூரியனை சுற்றி ஒரு சுற்று வந்து விடும் பொழுது ஒரு வருஷம் கணக்காகின்றி அறுபது டிகிரிகளை கொண்டது இந்த ஒரு வட்டம் என்று வைத்துக் கொண்டால் ஒவ்வொரு டிகிரியிலும் எவ்வளவு காலம் ஆகின்றது என்பதை நாம் கணக்கு போடும் பொழுது மொத்தமாக ஒரு வருஷம் அதாவது சூரியனுடைய இந்த ஓட்டத்தினுடைய அமைப்பின் நாம் பார்த்தால் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால்நாள் முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு கால்நாள் நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த காலை நாலாக நாலு நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை ஒன்னாக ஆகும் அப்போ நாலு வருஷத்துக்கு ஒரு தடவை முன்னூத்தி அறுபத்தி ஆறு நாளாக கணக்கிடப்படுகின்றது அது பிப்ரவரி மாசத்துல இருபத்தி ஒன்பது என்பதாக கணக்கிட்டு என்பதாக நாம் சொல்லுவோம் இப்ப இது பூரா இந்த கணக்கு முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாட்களை அறுபத்தி அஞ்சு கால நாள்களை கொண்ட ஒரு அமைப்பு ஏற்படுவது இந்த சூரியன் காரணமாகத்தான் என்பதை அல்லாஹலா இதன் மூலமாக விட மனாசில என்ற வாசகத்தின் மூலமாக அல்லாஹலா நமக்கு விளக்கி தருகின்றனர் சரி இந்த சூரியன் இருக்கின்றதே இதுல இந்த வாசகத்தின் மூலமாக என்ற இந்த வாசகத்தின் மூலமாக ஆயத்தின் மூலமாக பல்வேறு கருத்துக்களை அல்லாஹத்தல குறிப்பிடுகின்றான் சூரியன் அசலிலே தன்னில் தானே ஒளி உடையதாக இருக்கின்றது என்பது ஒரு கருத்து அதே மாதிரி சந்திரன் ஒளியை கடன் வாங்கி பிரகாசிக்கின்றது அப்ப சந்திர சூரியனிலிருந்து ஒளியை கடனாக வாங்கி அது பிரகாசிக்கின்றது என்பதும் நமக்கு தெரியும் சூரியன் எந்த பொருளின் மீது படுகின்றதோ அதுவெல்லாம் பிரகாசிக்கக்கூடிய தன்மை உடையதாக ஆகுறின்றது ஆனால் அதுல ஒரு விஷய விஷயம் என்னன்னு கேட்டா இப்ப சந்திரன் நம்ம இங்கிருந்து சந்திரன் ஒரு ரெண்டரை லட்சம் கிலோமீட்டர் ரெண்டரை லட்சம் மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது மூணு லட்சம் கிட்டத்தட்ட நாலு லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கின்றது நாலு லட்சம் கிலோமீட்டருக்கு அப்பால் இருக்கக்கூடிய அந்த சந்திரன் சூரியனிருந்து ஒளியை பிறக வாங்கி கடனாக வாங்கி நமக்கு ஒளியை தருகின்றது ஆனால் ஒரு பெரிய அதிசயம் என்னவென்று சொன்னால் சூரிய சூரியனுடைய ஒளி மிக கடுமையான சூடு உடையதாக இருக்கின்றது சந்தினுடைய ஒளி குளிர்ச்சியாக இருக்கின்றது கடன் வாங்கி தரக்கூடிய அந்த ஒளி குளிர்ச்சியாக ஆவது எப்படி என்று ஆய்வாளர்கள் இதுவரைக்கும் கண்டுபிடிக்கல சூடா இருக்கக்கூடிய ஒளி எப்படி குளிர்ச்சியாச்சு அப்படின்னு தெரியாது இது அல்லாஹாலாவுடைய மிகப்பெரிய குதிரத் அவனுடைய சக்தி அவனுடைய அறிவை காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது பாருங்க நில வெளிச்சத்துல போனா சந்தினுடைய வெளிச்சத்தில் போனா குளிர்ச்சியா இருக்குது சூரியனைய போனா சொல்லி ஒரே வெயில் இப்போ கோடை காலத்துல எவ்வளவு பெரிய சிரமங்கள் ஏற்படுகின்றது அப்படிங்கிறது அதே அதே நேரத்தில் பௌர்ணமி அன்று பதினாலாவது நாள் அன்று உதாரணமாக சித்திர மாசம் சித்திர மாசம் கடுமையான வெயில் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சித்திர மாசத்தினுடைய இந்த வெயில்ல சித்திரை மாசத்தினுடைய நிலவு வந்து விட்டால் அந்த நிலவையில பௌர்ணமி வந்து விட்டால் சித்திரையின் பௌர்ணமி என்பதற்கு தனி ஒரு மகத்துவம் உண்டு நம்ம தமிழ்நாட்டில் கொண்டாட்டமே உண்டு சித்திரை பௌர்ணமியில அது ரொம்ப குளிர்ச்சியாக இருக்கின்ற காரணத்தால் அந்த காலத்தில் மக்கள் எல்லாம் அதை ரொம்ப ஆவலாக வரவேற்றார்கள் பகல் நேரங்களிலே சிரமப்படக்கூடிய அந்த மக்கள் இரவு நேரத்திலே அந்த சித்திரை பௌர்ணமியுடைய நிலவிலே வெளியே வந்து எல்லாம் உலாவிக்கொண்டு பலவிதமான வேடிக்கைகளை செய்து கொண்டிருந்தார்கள் என்ற அவர்களெல்லாம் உண்டு அதை இப்படி இப்பொழுது வேறு விதமான வரலாறு விளையாட்டுகளும் ஆகிவிட்டது அந்த நேரத்தில் அந்த ஒளி குளிர்ச்சியாக நமக்கு பிரகாசிக்கூடிய அல்லாத்துல ஏற்படுத்தி நூறு அப்படிங்கிறது குளிர்ச்சி தரக்கூடியது என்பதும் நமக்கு விளங்குகிறது லியா லவ் என்பது உஷ்ணம் தரக்கூடியது நூறு என்பது குளிர்ச்சி தரக்கூடியது இந்த ரெண்டு கருத்தையும் அல்லாஹத்துல இந்த வாசகத்தில் நமக்கு சொல்லி காட்டுகின்றன அதே போலதான் இப்ப அந்த சூரியன்ல சந்திரனுக்கு சந்திரன்ல போய் நாம் நின்று பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம் சொன்னா இங்க இரவு நேரமா இருக்கக்கூடிய நேரத்தில் அதாவது சூரியனுடைய ஒளி படாத பகுதியில சந்திரனில இருக்கக்கூடிய நமக்கு அது ஒளியாக தெரியும் கேட்டால் ஒளியா தெரியாது இங்கிருந்து பார்க்கும் பொழுதும் அது ஒளியா தெரியும் பிரகாசமா தெரியும் அதே போல சந்திரன கொண்டு பூமியை நாம் பார்த்தால் இந்த பூமியின் மீது சூரியன் சூரியனுடைய அந்த ஒளி விழும் பொழுது இது பிரகாசமாக அங்க தெரியும் நமக்கு நம்ம போய் அங்க நின்று பார்த்தோம்னு சொன்னா இது பிரகாசமா தெரியும் இப்ப வான்வெளிக்கு போனவர்கள் எல்லாம் சொல்ல விண்வெளிக்கு போன அந்த ஆய்வாளர்கள் அறிவாளர்கள் சொல்லுகின்றார்கள் இங்கிருந்து சந்திரனை பார்த்தால் எவ்வளவு பிரகாசமாக ஒளியாக தெரிகின்றதோ அதுபோன்று ஏழு மடங்கு அதிகமான ஒளியுடன் இந்த பூமி பிரகாசிக்கின்றது அங்கு சந்திரனில் உள்ளவர்களுக்கு காரணம் கேட்டால் சந்திரனிலே நீர்நிலைகள் கிடையாது வெறும் மண் தரைகள் தான் மண் தர தான் இது போன்ற ஒரு மண் அவ்வளவுதான் இதே மாதிரி மேடு பள்ளம் மலைகள் அது இது எல்லாமே இருக்குது ஆனால் தண்ணி கிடையாது தண்ணி இல்லாதனால குறைந்த அளவு பிரகாசத்தை வெளிப்படுத்தக்கூடிய தன்மை மட்டும் அதற்கு இருக்கின்றது நீர் நிலைகளை கொண்டது இருபத்தி ஒன்பது சதவீதம் தான் என்ன சொல்ல போனா சரியாக சொல்ல போனா இருபத்தி எட்டு கொஞ்சம் மேலாக இந்த தரையுடைய அமைப்பு தரையுடைய பகுதி எழுபத்தி ஒன்றுக்கு மேலாக தண்ணீருடைய அமைப்பு கடலுடைய பகுதிகள் இருக்கின்றன அதனால் அதிக பகுதி தண்ணீராக நீராக இருக்கின்ற காரணத்தினால் இந்த நீர் நிலைகளின் மீது வெப்பம் விழும்பொழுது தூரத்தில் இருந்து பார்த்தால் பிரகாசமா தெரியும் பிரகாசமா நாம் சந்திரனை பார்ப்பதை விட ஏழு மடங்கு அதிகமான பிரகாசமுடையதாக இருக்கின்றது என்பதாக குறிப்பிடுகின்ற சரி ஆனால் அங்கிருந்து பார்க்கும் போது இந்த சூரிய சூரியனுடைய ஒளி பூமியின் மீது பட்டு சந்திரனே இருக்கக்கூடிய நமக்கு விழும்பொழுது இதே மாதிரி குளிர்ச்சியா குளிர்ச்சியா இருக்கும் அதை விட ஏழு மடம் குளிர்ச்சியார் குளிர்ச்சியா இருக்கும் அது போல ஏழு மடம் குளிர்ச்சியார் இதையும் அல்லாஹத்தால இந்த வாசகத்தின் மூலமாக நமக்கு தெரியப்படுத்துகின்றான் என்று அறிஞர்கள் குறிப்பிடுகின்றனர் அதே போன்று இந்த சூரியனுடைய ஒளி இருக்கின்றதே அதனுடைய என்பதாக சொல்லப்படும் அரபியில் அதனுடைய கதிர்கள் சூரியனிலிருந்து கதிர்கள் புறப்பட்டு வருகின்றன அந்த கதிர்கள் எப்படி வருகின்றன என்று ஆய்வு செய்தார்கள் நீண்ட நாளைக்கு முன்னால் முடிக்கப்பட்ட சொல்லப்பட்ட விஷயம் அறிஞர்கள் ஆய்வு மழை பெய்யுதுன்னு வச்சுங்க மழை பெய்யும் பார்த்தா நமக்கு மழை கொட்டு கொட்டுன்னு கொட்டுதோ அப்படின்னு சொல்லுவோம் எப்படி விழுகுது மழை அப்படின்னு கேட்டா மழை தொடர்ந்து பெய்யும் போது ஒரு நூல் மாதிரி கீழே விழுகுது ஒரு கயிறு மாதிரி மேல இருந்து கீழே வருகிற மாதிரி தெரியுது ஆனா மழை மேகத்திலிருந்து புறப்பட்டு கீழே வரும்போது துளி துளியாகத்தான் விழுது ஒவ்வொரு துளியாகத்தான் விழுகின்றது பல்லாயிரக்கணக்கான துளிகள் துளிகள் சேர்ந்து விழக்கூடிய தொடர்ந்து விழக்கூடிய நேரத்தில் அது கயிறு போன்று கீழே வந்து விடுகின்றது அதனுடைய பருமனும் பெருசாக இருக்கிறது அங்கிருந்து மேகத்திலிருந்து புறப்படும் சின்னதா தான் இருக்கும் ஒரு பாட்டல்ல ஒரு சின்ன ஒரு துவாரம் இட்டு ஓட்டையிட்டு அதுல அதை அழுத்தணும் அப்படின்னு சொன்னா அந்த பிளாஸ்டிக் பாட்டில் அழுத்தம் சொன்னா ஒரு சொட்டு விடும் அந்த சொட்டு எப்படி விடும் அப்படிங்கறது நமக்கு தெரியாதான் படம்லாம் போட்டு காட்டியிருப்பாங்க அந்த சொட்டு விழக்கூடிய நேரத்தில் கீழே இருக்கக்கூடிய பகுதி குறுதலாகவும் கொஞ்சம் மண்டை பெருசாகவும் இருக்கும் அப்படி ஒரு சொட்டு இதே மாதிரி நீர் விழுகின்றது மழை விழுகின்றது விழக்கூடிய மழை தொடர்ந்து விழுகின்ற காரணத்தினால் அது இங்க நமக்கு கம்பி மாதிரி நேரம் தெரியும் இல்லையா இது எல்லாத்தையும் தெரிஞ்ச விஷயம்தான் சொல்லணும்னா இங்க ஒரு மற்றொரு விஷயம் சொல்லணும் அதனால இந்த ஆயத்தில் அல்லாதாலும் அந்த கருத்தை உட்புகுத்தி சொல்லி காட்டுகின்றான் அறிவியல் அறிவியலுடைய அற்புதம் கொண்டதாகத்தான் அல்லாஹால குரானை குரானை அருளிய இருக்கின்றான் எல்லா அறிவியலும் உள்ளே இருக்கின்றன விளங்கிக் கொள்வது சக்தி இல்லாத காரணத்தினால் அதை தேடி எடுக்க முடியாத காரணத்தினால் அது நமக்கு குறைவாக தெரிகின்றது சரி இப்போ அதே மாதிரி சூரியனுடைய அந்த ஷுவா அதனுடைய கதிர் இருக்கு பாருங்க அது இதே மாதிரி புறப்பட்டு வருது பல கோடிக்கணக்கான கதிர்கள் அது புறப்பட்டு வருவதின் காரணமாக தொடர்ந்து அந்த கதிர் வந்து கொண்டே இருக்கின்றது சூரியனுடைய அந்த கதிர் இப்ப கம்பி போலன்னு வச்சுக்கோல இருந்துதா அல்லது முக்கோண வடிவத்தில் இருக்கின்றதா சதுரமாக இருக்கின்றதா அப்படிங்கிற ஆய்வு செய்தார்கள் ரொம்ப நாளைக்கு முன்னாலே நான் சொல்றது ஒரு ஐம்பது எழுபது வருஷத்துக்கு முன்னாலே அது வரக்கூடிய அந்த கதிர் இருக்கின்றதே அது சதுரமாக இருக்கின்றதா வட்ட வடிவமாக இருக்கின்றதா முக்கோணமாக இருக்கின்றதா அப்படின்னு சொல்லுவாங்க முக்கோணமாகத்தான் இருக்கின்றது என்பதாக கண்டுபிடித்தார்கள் அப்பவே ஆய்வு செய்த இந்த ஆயத்தை ஆய்வு செய்த ஒலமாக்கள் சொன்னார்கள் அல்லாஹல்ல முக்கோணமாகத்தான் இருக்கின்றது என்பதை இந்த ஆயத்தின் மூலமாக வார்த்தையின் மூலமாக தெரியப்படுத்துகின்றார் என்பதாக குறிப்பிட்டார்கள் சூரியனை பற்றி அல்லாஹாலியா ஜாலசம் என்று அல்லா சொல்ல லியா சொன்னா லவ் என்ற வார்த்தையிலிருந்து பிறந்தது லவ் என்பது மூன்று எழுத்துக்களை கொண்டது மூன்று எழுத்துக்களை கொண்டது ஆக சூரியன் வரக்கூடிய மூன்று இருக்க முடியும் என்பதை இந்த ஆயத்து தெரியாதது என்பதாக சொன்னார்கள் இருக்கின்றது என்பதை தெரியப்படுத்துகின்றது சரி முக்கோணமாக இருக்கக்கூடிய அந்த சூரியனுடைய அந்த கதிர் இருக்கின்றதை நடுவிலே ஓட்டை உடையதாக இருக்கின்றத ஓட்டை இல்லாமல் உதாரணமாக மூணு பேப்பரை மூணு அட்டையை எடுத்துக்கவும் மூணு பக்கத்தில் வச்சா நடுவில் ஒரு ஓட்ட தெரியும் ஒளி துவாரம் உடையதாக துவாரம் உடையதாகத்தான் இருக்கின்றது என்பதையும் இந்த லவ் என்ற வாசகம் சுட்டி வார்த்தை சுட்டி காட்டுகின்றது ஏன்னு கேட்டா அரபியில இலக்கணத்துல இலக்கணத்துடைய இலக்கணப்படி வாவு ஏ அலிப் இந்த மூணுக்கு பேரு ஒரு நோய் உடைய எழுத்து என்பதாக சொல்லுவார்கள் சொல்லுவார்கள் இந்த எழுத்து எந்த வார்த்தையிலே சேர்ந்து வருகின்றதோ அந்த வார்த்தை உடையது ஓட்டை உடையது என்பதாக சொல்லப்படும் அதே மாதிரி வாவ் என்பது நடுவிலே வந்திருக்கின்ற காரணத்தால் நடுவிலே அது ஓட்டை உடையதாகத்தான் இருக்கும் என்பதையும் இந்த லவ் என்ற வார்த்தையை நமக்கு சுட்டிக்காட்டுகின்றது என்பதாகவும் கருத்துகள் சொல்லப்பட்டிருக்கின்றன நமக்கு இந்த ஆராய்ச்சியில் நமக்கு தேவையில்லை விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக குரான்ல எல்லா கருத்துகளும் உண்டு குரான் அந்த வார்த்தைகளே இருக்கக்கூடிய அந்த பொருள்கள் படைக்கப்பட்ட அந்த பொருள்களுடைய தன்மைகளை சுட்டி காட்டக்கூடியதாக அமைந்திருக்கின்றது என்பதற்கான இந்த சின்ன ஒரு சின்ன விளக்கம் சொல்லப்படுகின்றது அதே போல இங்க பன்மையாக ஏன் சொன்னான் அல்லாஹாலி ஜாலசம்சம் சூரியனை ஒளிகளாக பேரொழிகளாக அல்லாஹால படைத்திருக்கின்றான் என்று ஒரே நிறம் உடையதுதான் ஒரு நிறம் தான் இருக்கு பல நிறங்கள் கிடையாது தெரியும் என்று சொன்னால் ஒரு மழை காலத்தில் மழை துளிகள் மேகத்தோடு மோதுகின்ற நேரத்தில் விழுகின்ற நேரத்தில் அங்கே வானவில் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அதிசயமான ஒரு காட்சியை நாம் காணலாம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க வானவில் அந்த வானவில் எழுபது ஏழு நிறங்களை கொண்டது அந்த வானவிலே ஏழு நிறங்கள் எப்படி வருகின்றது சூரியனிலே உள்ள அந்த கதிரிலே உள்ள ஏழு நிறங்கள் ஏழு நிறங்களாக வானவிலே காட்சி அளிக்கின்றன என்பதை நாம் படித்திருக்கின்றோம் அதனால சூரியன் என்பது பல நிறங்களை கொண்டது எத்தனை நிறங்கள் ஏழு நிறங்களை கொண்டது என்பதையும் உதயா என்றான் என்று குறிப்பிடுகின்றார் ஒளி சந்தினுடைய ஒளியின் மூலமாக வெறும் குளிர்ச்சியை மற்றும் பெற்றுக் கால கணக்கு அப்படிங்கறது பின்னால அடுத்த அல்லாத்தால சொல்லுகின்றான் காலத்தை காட்டக்கூடியதாக இருக்கிறது கணக்கை காட்டக்கூடியதாக இருக்கின்றது என்பதாக சொல்லுகின்றான் வேறு பல இடங்களிலும் குரானிலை சொல்லி காட்டுகின்றான் ஆனா இந்த இடத்துல சூரியனுடைய ஒளியின் மூலமாகத்தான் இதை ஒளிகள் என்று பன்மையாக சொன்னதின் காரணமாக அந்த வார்த்தை அதிகமான ஒளி உடையதை சுட்டிக்காட்டக்கூடியதாக இருப்பதின் காரணமாக இந்த பூமிக்கு பூமியை மட்டும் எடுத்துக்கொள்வோம் பூமிக்கு தேவையான எல்லா விதமான பலன்களையும் அல்லாஹால அந்த சூரியனின் மூலமாகவே நடத்தி கொண்டு வருகின்றான் அல்லாஹான் நடத்துகின்றான் செய்கின்றான் ஆனால் சூரியனை காரணமாக அல்லாஹாலா ஆக்கி வைத்திருக்கின்றான் காரணமாக ஆக்கி வைத்திருக்கின்றான் எப்படி ஒரு கரண்ட் என்று ஒன்று இருக்கின்றது கரண்ட்டு நம்முடைய வெளியிலிருந்து கரண்ட்டு சேமிக்க சேமித்து வைக்கப்பட்ட இடத்திலிருந்து நம்முடைய இல்லத்திற்கு நம்முடைய வீட்டுக்கு இப்போ இங்கே வருதுன்னு வச்சுங்க நம்மளுடைய வீட்டில் வருதுன்னு வச்சுங்க கொண்டு வரப்பட்ட அந்த கரண்ட் உள்ளே நம்முடைய வீட்டுக்குள்ளே வந்த உடனே அதை விசிறியின் மூலமாக ஃபேன் மூலமாக அதை செலுத்தப்பட்டால் குளிர்ச்சியை தருகின்றது ஃபேன் இயங்குகின்றது ஃபிரிட்ஜின் மூலமாக அது இன்னும் அதிகமான குளிர்ச்சியை தருகின்றது ஹீட்டரில் அதை சேர்த்து போட்டோம்னு சொன்னால் சூடு தருகின்றது ஏசியில போட்டா இன்னும் கொஞ்சம் அதிகமான குளிரை தருகின்றது ஆக பல்வேறு விதமான பொருள்களை இயக்குவதற்கு காரணமாக அந்த கரண்டை நாம் அமைத்துக் கொள்ளுகின்றோம் அதுபோன்று பல்வேறு விதமான பொருள்களை தயார் செய்வதற்குரிய ஒரு கேந்திரமாக அல்லாத்தால சூரியனை அமைத்து வைத்திருக்கின்றான் இதை நாம் உலகத்தில பார்க்கலாம் மனிதன் உலகத்திலே வாழ்கின்றது சூரியனுடைய வெப்பத்தின் காரணமாகத்தான் சூரியன் இல்லாமல் மனிதன் வாழவே முடியாது சூரியனே இல்லைன்னு வச்சுங்க சூரியனுடைய வெளிச்சமே இல்லை ஒரு சில மாதங்களிலே மனிதர்கள் எல்லாம் இறந்து விடுவார்கள் மனிதர்கள் மட்டுமல்ல எல்லா பொருள்களும் இறந்துவிடும் எல்லா ஜீவராசிகளும் இறந்துவிடும் ஜீவராசிகள் மட்டுமல்ல உயிர் உள்ள பொருள்கள் மட்டுமல்ல உயிர் இல்லாதது என்று வெளித்தோட்டத்தில் நாம் சொல்லக்கூடிய மரம் செடி கொடிகள் இவை எல்லாமே செத்துடும் எந்த பொருளும் இருக்காது என்ன சொல்லப்பா உலகம் முழுவதும் நாற்றம் எடுத்து விடும் ஒரு பத்து நாளைக்கு சூரியன் இல்லைன்னு வச்சுங்க சூரியனே வரல ஒரே மழை பெஞ்சுக்கிட்டே இருக்குது அல்லது மழையே பெய்யல சூரியனே இல்லை அப்படின்னு வச்சுங்க மேகமூட்டமாகவே இருக்குது என்ன ஆகும் நம்ம துவைக்கிற துணி எல்லாம் காயாது எல்லாம் ஈரமாக இருக்கக்கூடிய பகுதியில் காயறது ரொம்ப சிரமமாக போயிடும் ஈரம் பட்ட இடத்திலெல்லாம் அப்படியே சாக்கடை மாதிரி அது ஆகி நாற்றம் எடுக்கக்கூடியதாக ஆகிடும் பிறகு அதில் புழுக்கள் கிருமிகள் எல்லாம் உண்டாகி பலவிதமான துன்பங்கள் துயரங்கள் ஏற்படக்கூடிய நோய்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சூரியன் மட்டும் இல்லை அப்படின்னு சொன்னால் என்னென்ன நடக்கும் என்பது நம்ம கற்பனை பண்ணி பார்க்கணும் மழை மழை காலங்களில் பார்க்கிறோம் ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வெயிலே அடிக்கல அப்படின்னு சொன்னா ரெண்டு நாள் மூணு நாள் தான் ஒரு நாள் ரெண்டு நாள் தான் வெயில் இல்லைன்னு சொன்னா எவ்ளோ கஷ்டம்